அனைவருக்கும் நமஸ்காரம் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு ஆத்மபோதம் இந்த பகவான் ஆதிசங்கர் அருளிய இந்த ஆத்மபோதம் வகுப்பிலே கடந்த பாடங்கள் மூலமாக மூன்று ஸ்லோகங்களை பார்த்து முடித்தோம் இப்போ இன்றைக்கு நான்காவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம் இப்ப நான்காவது ஸ்லோகத்தில் சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா பரிச்சின்ன இவாக் ஞானாத் தன் நாசே சதி கேவலகா ஸ்வயம் பிரகாசத்தேஹாத்மா மேகா பாயே அம்சு மாணிவா அதாவது பரிச்சின்ன இவாக் ஞானாத் அப்படிங்கிறாரு அதாவது இந்த ஆத்மா ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக தோன்றுகின்றது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா அஜானம்தான் காரணம் அப்படிங்கிறார் அஜ்ஞானத்தினாலே இந்த ஆத்மா ஒரு எல்லைக்கு உட்பட்டது போன்று தோன்றுகிறது ஆனால் அந்த அறியாமை அந்த அஜானம் அழிந்தால் எவ்வாறு மேகக்கூட்டம் கலைந்த பிறகு சூரியன் தெல்ல தெரிவது போல அந்த ஆத்மாவும் தெல்ல தெளிவாக தானாய் பிரகாசிப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகிறார் இந்த நான்காவது ஸ்லோகத்திலே அதாவது இந்த ஆத்மா வந்து எங்கும் இருக்கிறது எங்கும் எதிலும் எல்லையில்லாமல் இருக்கின்ற இந்த ஆத்மாவை பற்றிய அறியாமையினால்தான் அது ஒரு எல்லைக்கு உட்பட்டதாக அடக்கப்பட்டதாக தோன்றுகின்றது அது மறைந்து இருப்பது போல காணப்படுகின்றது காரணம் என்ன என்றால் அது நம்மிடத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமை என்பதாக கூறி அந்த அறியாமை அழிந்ததும் எவ்வாறு மேகத்தால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் சூரியனானது அந்த மேகங்கள் கலைந்த பிறகு தெல்ல தெளிவாக தெரிகின்றதோ அது போல எப்பொழுதும் சுயம்பிரகாசமாக இருக்கின்ற ஆத்மா இந்த அறியாமை நீக்கப்பட்டவுடன் அது தெல்ல தெளிவாக பிரகாசிப்பதை நாம் அறிய முடியும் அப்ப இப்ப நம்ம இந்த விஷயத்தை பார்க்கும் போது இவர் சொல்ல வர்ற இந்த விஷயத்தை பார்க்கும் என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த ஆத்மாங்கிற ஒரு விஷயம் வந்து ஏதோ புதுசா வந்து அடையப்பட வேண்டியதாக நாம் எண்ணிக்கொள்ள கூடாது அது எப்பொழுதோ இருந்தது இப்பொழுது புதுசா நம்ம அடைய போறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு அது ஏதோ அடையக்கூடிய விஷயம் என்பதாக பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் அறியாமை அஜானம் என்பதாகத்தான் இங்க மகான்கள் நமக்கு சொல்றாங்க அது ஏதோ இடைப்பட்ட காலத்துல வந்து போற மாதிரி ஆத்மாவை நம்ம நினைச்சுக்க கூடாது அதனால தான் நம்ம என்ன பண்றோம் அந்த மாதிரி எல்லாம் நம்ம கற்பனையில ஆத்மாவை பலவிதமாக மனதில் ஏற்றி வைத்துக் கொண்ட எண்ணங்களின் வாயிலாக நம்ம நிறைய ஆத்மாக்கள் இருப்பதாக கற்பனை பண்ணி கொள்றதும் அப்புறம் அந்த ஆத்மா வருவது போவது என்று சொல்வதும் இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து அந்த அறியாமையின் காரணமாக அது ஏதோ வெளியே இருப்பதாகவும் அதை தேடி அடைவதாகவும் நாம் பார்க்கிறோம் அதற்கான முயற்சிகளை எல்லாம் நம்ம எடுக்கிறோம் அது நம்முடைய அறியாமை என்பதாகத்தான் இங்கு மகான்கள் நமக்கு இதை சுட்டி இப்ப இந்த ஆத்மா எப்பொழுதும் இருக்கிறது எல்லா காலங்களிலும் இருக்கிறது அப்படிங்கிறது எப்ப தெரிய வரும் அப்படின்னா அது அறியாமை நீங்கும் போதுதான் தெரிய வரும் ஏன்னா நம்ம இடத்துல ஏற்றி வைக்கப்பட்ட தவறான அறியாமைகள் இருக்கின்ற வரையிலும் அந்த ஆன்ம ஞானம் நமக்கு உண்டாகாது அந்த ஆன்ம பிரகாசம் இருப்பது அறிய முடியாது என்பதை தான் இங்க சுட்டி காட்டுகிறார்கள் இதற்கு நம்ம ஏற்கனவே நிறைய ஓமானங்கள் எல்லாம் பார்த்தோம் இப்ப நம்ம வந்து ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது அந்த நிலையில நம்ம நம்மளை யாருன்னு தெரிந்து கொள்ளாம தான் தூங்குறோம் நம்ம யாருன்னே நம்ம தெரியல ஆனா நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த இடத்துல தெரியலன்னாலும் நாம் விழித்து எழுந்த பிறகு நாம் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறோம் அதே சமயத்துல நாம் அந்த நிலையில தூங்குகின்ற நிலையில ஒரு அனுபவத்துல இருக்கிறோம் அது என்ன அனுபவம்னா நான் நல்லா தூங்கினேன் அப்படின்னு விழித்து எழுந்த உடனே சொல்ல முடியுது இல்லையா தூக்கத்திலிருந்து நம்ம விழிப்பு நிலைக்கு வந்த பிறகு நம்ம நன்றாக சுகமாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியுது அப்படின்னா அப்ப அந்த நிலையில எப்படி நமக்கு தெரிந்தது நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு சொல்ல முடியக்கூடியதை யார் உணர்ந்து கொண்டார்கள் யார் அதை தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு நம்ம விசாரம் பண்ணி பார்த்தோம்னா அதுதான் நம்முடைய சுயம் அந்த சுயத்துல நம்ம எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டுதான் இருக்கிறோம் நமக்கு மூன்று நிலைகள் இருக்கிறது அவஸ்தாத்திரைய நிலை இருக்கிறது கனவு நிலை நனவு நிலை ஆள் உறக்க நிலை என்ற மூன்று நிலைகளிலும் அவஸ்தா துறையத்தில் சாட்சியாக இருந்து கொண்டுதான் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் உண்மையா நம்புறோம் மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து போறதாக பார்க்கிறோம் இப்ப கனவு நிலைங்கிறது ஒரு கற்பனையாக பார்க்கிறோம் ஆழ்ந்த உறக்கத்தில் நம்மளை யார் தெரிந்து கொள்ள முடியவில்லை என்பதாக இருப்பதனால அதை பற்றி பெரிதாக நம்ம அலட்டிக்கொள்ளாமல் விட்டுவிடுகிறோம் ஆனா நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா நமக்குள்ளேயே இந்த மாதிரி எப்படி தெரியுது நான் நல்லா தூங்கினுன்னு எப்படி சொல்ல முடிஞ்சுது அது எப்படி எனக்கு தெரிந்து கொள்ள முடிஞ்சுது அப்படின்னு விசாரணை பண்ணி பார்த்தோம்னா இந்த எல்லா காலங்களிலும் அந்த ஆத்மா அனைத்தையும் சாட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் அந்த அனுபவம் நமக்கு நன்றாக உறங்கினேன் என்ற அனுபவத்தை கூட நம்ம விழிப்புணர்ல சொல்ல முடியுது அப்ப அதை நம்ம இங்கு புரிந்து வேண்டும் அப்ப அது என்றும் மாறாத எல்லா காலங்களிலும் இருக்கின்ற அறிவாகத்தான் அது எப்பொழுதும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் அதை அறிய முடியாத மனநிலையிலே நாம் இருப்பதினாலே நாம் ஆத்மாவை நமக்கு வேறாக எங்கேயோ தேடிக்கொண்டிருக்கின்றோம் இல்லாத ஒன்றை நாம் புதிதாக தேடுவதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் இது நம்முடைய அஜானம் அறியாமை என்பதாக இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் அதாவது இந்த இருக்கின்ற அனைத்துக்கும் ஆதாரமானதும் அதே சமயம் சாஸ்வதமானதும் ஆகிய ஒன்று நிச்சயம் இருந்தாக வேண்டும் என்ற ஒரு அனுமானம் நம்மிடத்துல இருக்கின்றது அதைத்தான் நம் இறைவன் கடவுள் என்றெல்லாம் சொல்றோம் அப்படி அது இல்லை என்றால் நாமும் இல்லை என்பதாக மாறிவிடும் அப்போ நமது மற்ற நிலைகளை எல்லாம் கடந்தும் அவைகளை எல்லாம் உள்ளடக்கியும் இருக்கும் ஒன்று ஏதோ காரணங்களால் நம் புத்திக்கு தெரியாதபடி மறைந்திருக்கிறது என்று மட்டும் நமக்கு புரிகின்றது அப்ப அது என்ன ஏன் எப்படி என்று நம்ம விசாரணை பண்ணி பார்க்கும்போது மட்டும்தான் அது என்ன என்பது நமக்கு புரிய வரும் அதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக ஏற்றி வைத்து கொண்ட எண்ணங்களின் அடிப்படையில கடவுளாக பார்க்கிறோம் ஆத்மாவாக பார்க்கிறோம் அறிவாக பார்க்கிறோம் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர்ல நம்ம அதை சொன்னாலும் கடவுள்களையும் நம்ம பல்வேறு கடவுள்களை உண்டாக்கி கொண்டு அந்தந்த கடவுள்களாக நம்ம பாவித்துக் கொண்டு அதை பார்த்தாலும் இங்க என்ன புரிந்து கொள்ளணும் சாஸ்திரம் சொல்ல வருதுன்னா எல்லாவற்றையும் உள்ளடக்கியதாலே பறந்து விரிந்து இருக்க வேண்டிய அது மறைந்து இருப்பதால் ஒரு எல்லைக்கு உட்பட்டு குறுக்கப்பட்டு இருப்பதாக நமக்கு தோன்றுகிறது அவ்வாறு மறைக்கும் அந்த தடைகளை நீக்கிவிட்டால் அது இருப்பது தானாக தெரியும் என்பதுதான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அதற்கு தான் இங்க ஓமானம் சொல்றாரு ஆதிசங்கர் என்ன சொல்றாருன்னா சூரியனை மறைத்து கொண்டிருக்கின்ற மேகங்கள் விலகிய உடனே அந்த சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளியானது எவ்வாறு பிரகாசமாக நம்மால் பார்க்க முடிகின்றதோ அதுபோன்று நம்முடைய மனதிலே ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் எல்லாம் நீங்கி விடுகின்ற பொழுது நம்முடைய சுயம்பிரகாச அறிவு பிரகாசமாக வெளிப்படுவதை நம்மால் உணர முடியும் என்பதுதான் இங்க முக்கிய விஷயமாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் அது சுயம்பிரகாச அறிவாய் பிரகாசித்துக் கொண்டு எவ்வாறு சூரியன் வந்து எல்லா காலங்களிலும் எல்லா நிலையிலும் பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்கிறது ஆனால் அந்த சூரியன் எப்பொழுது இல்லை என்று நாம் சொல்றோம் இரவு வந்து சூரியன் இல்லை என்று சொல்கிறோம் ஆனால் அந்த இரவு வந்ததுக்கு காரணம் என்ன சூரியன் காரணம் இல்லை சூரியன் எப்பொழுதும் எல்லா காலங்களிலும் பிரகாசித்துக் கொண்டு தான் இருக்கிறது ஆனால் பூமியை சுற்றுவதனாலே அந்த இரவு உண்டாகி விட்டதுனால நாம் சூரியனை இல்லை என்று சொல்கிறோம் அதுபோல இங்கு மனதிலே அறியாமை விஷயங்களை எல்லாம் ஏற்றி வைத்துக் கொண்டதுனாலே அந்த சுயம் பிரகாச அறிவு பிரகாசிப்பதை தெரியாமல் நாம் அதை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் நம்முடைய அஜானம் அறியாமை என்பதாக இங்கு மகான்கள் சுட்டிக்காட்டுகின்றார் அப்ப இதகத்துல இதான் அவர் மகான் ஆதிசங்கரர் தெளிவுபடுத்துறார் பரிச்சின்ன இவா ஜான தன்னாசே சரி கேவலகா ஸ்வயம் பிரகாசத்தே ஹாத்மா மேகா பாயே அம்சு தன்னாசே சதி அந்த அஜானம் அழிந்தால் மேகா பாய அப்படின்னா மேகம் கலைந்த பிறகு அம்சுமான் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்றதோ அது போல இங்கு தண்ணில் தானாய் தனித்துவமாய் இருந்து கொண்டிருக்கின்ற ஆன்மா பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது என்பதாக இந்த ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் இதுதான் இந்த நான்காவது ஸ்லோகத்துக்கான பொருள் அப்ப நாம் இத நல்லா உள்ள வாங்கிக்கிட்டா புரியும் அதாவது இங்கு அறிவு ஆன்மா சுயம் பிரகாச அறிவு இருந்து கொண்டிருக்கிறது அது எல்லா காலங்களிலும் இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அது இல்லை மறைந்திருக்கிறது தெரியவில்லை என்பதற்கு என்ன காரணம் அந்த அறியாம இருள் மறைப்பதனால நமக்கு தெரியல சூரியனை எப்படி மேகம் மறைந்து கொண்டதனால சூரியன் இல்லை என்று சொல்ல முடியாதோ அது போல அஜ்ஞான இருள் நம்மிடத்திலே மறைக்கப்பட்டிருப்பதனால நம்ம ஆன்மா இல்லை அறிவு இல்லை என்று சொல்ல முடியாது அப்ப சூரியனை நம்ம நல்லா தெளிவா பிரகாசமா பார்க்கணும்னா அந்த மேகங்கள் கலைந்த பிறகு எப்படி சுய சுயம் பிரகாசத்தை பார்க்க முடியுமோ அது போல நம்முடைய அஜ்ஞானம் கலைந்த பிறகு நம்முடைய சுயம்பிரகாச அறிவை நாம் தெல்ல தெளிவாக பார்க்க முடியும் என்பதாகத்தான் இந்த நான்காவது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் அடுத்தது ஐந்தாவது ஸ்லோகம் அஞ்ஞான கலுசம் ஜீவம் ஞானாபியாசா வினிர்மலம் கிருத்வா ஞானம் ஸ்வயம் ஜலம் கதகரேணுவ அப்படிங்கிறார் அதாவது அஞ்ஞான கலுசம் அஞ்ஞானத்தால் கலங்கமடைந்த ஜீவம் அப்படின்னா ஜீவனை அந்த அகண்டாகார விருத்தி ஞானம் இருக்கிறது இல்லையா அந்த ஞானத்தை புரிந்து மூலம் அறிந்து கொள்வதன் மூலம் வினிர்மலம் கிருத்வா அந்த ஞானத்தை அறிந்து கொள்வதன் மூலம் மனம் என்ன தூய்மை செய்யப்பட்டு தண்ணீரை தெளிய வைத்து தேற்றாம் பொடி தானே அழிவது போல தண்ணீர் இந்த ஞானத்தை அழித்துக் கொள்கிறது இந்த ஏற்றி ஞானம் அழிக்கப்படுகிறது என்று சொல்கிறார் அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப அஜான கலுசம் ஜீவம் அப்படின்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா நீர் வந்து கலங்கிய நீரை தெளி வைக்கணும் அப்படின்னா இந்த காலத்துல இருக்கிற மாதிரி பில்டர் கிடையாது அதனால அந்த காலத்துல வந்து தேட்ராம் கொட்டை பொடியை யூஸ் பண்ணுவாங்க தேட்ரான் கொட்டையை வாங்கிட்டு வந்து அந்த தேட்டரான்கொட்டை பொடியை வந்து தண்ணியில் போட்டாங்க அப்படின்னா அந்த தேட்டரான்கொட்டை பொடி என்ன பண்ணோம்னா அது தண்ணியில் இருக்கிற கசக பூரா இழுத்துக்கும் அது என்னென்ன அழுக்கு இருக்குதோ அதை பூரா தண்ணுக்குள்ளே இழுத்துக்கிட்டு அந்த தேட்டரான்கொட்டை பொடியானது என்ன பண்ணும் அந்த நீரில் அடியில் போய் கெட்டியாக அப்படியே தங்கிவிடும் அப்போ மேலே நீர் என்ன ஆகும் தெளிந்து காணப்படும் அழுக்காக இருந்த நீர் களங்களாக இருந்த நீரை வந்து நல்லா கிளியராக மாறிவிடும் அப்போ அந்த கிளியரா இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்து புழங்கிக்கலாம் அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி கிளியரா இல்லாம பார்ப்பதற்கு ரொம்ப களங்களா இருக்கிறது காரணம் என்னன்னா அதுல இருக்கிற மாசுக்கள் அப்ப அந்த மாசுக்களை நீக்க வேண்டும் என்றால் அந்த காலத்துல தேற்றாங்கொட்டை பொடியை உபயோகப்படுத்துவார்கள் அதை ஓமானமா இங்க சொல்றார் மாசு படிந்த நீரிலே தேற்றாங்கொட்டை பொடியை போட்டால் அது எவ்வாறு நீரை தெளிவாக்கி அந்த நீரின் அடியில் தானும் வண்டலுடன் வண்டலாக தங்கி மறைகின்றதோ அது அறியாமையில் கலங்கி இருக்கும் ஜீவனுக்கு ஞானத்தை அடைய அவன் செய்யும் முயற்சியின் மூலம் அறியாமையை போக்கி ஞானத்தை கொடுத்து பின்பு அந்த ஞானமும் தானே அழியும் என்பதாக இந்த ஐந்தாவது ஸ்லோகத்திலே சுட்டி அப்ப இந்த ஞானத்தை அடைய அவன் செய்யும் முயற்சி பயிற்சி எல்லாம் என்ன அப்படின்னா இங்க நம்ம இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான முயற்சி பயிற்சி எல்லாம் இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறோம் வேதாந்த பாடத்திட்டத்துல மூன்று விஷயங்கள் தான் சொல்றோம் சாஸ்திரத்துல சிரவணம் நிதித்தியாசனம் இது மட்டும்தான் இங்க முயற்சியும் பயிற்சியும் வேற ஒன்னும் கிடையாது சிரவணம் அப்படின்னா கேட்டல் சாஸ்திரங்களை ஆழமாக கேட்க வேண்டும் என்ன சொல்ல வருது சாஸ்திரம் என்ன சொல்ல வருகின்றது அது எப்படி நமக்கு புரியுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பஸ்ட் காதுகளால கேட்க வேண்டும் சவணம் அப்படின்னா அதுக்கு கேட்டல் அப்படின்னு தமிழ் வார்த்தை அப்ப முதல்ல கேட்கணும் அப்புறம் கேட்ட விஷயத்திலே ஒரு தெளிவு வருதா அப்படின்னு பார்க்கணும் அது மனநம் அப்போ தெளிவு வரலைன்னா அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவதற்கான விளக்கங்களை கேள்விகளை கேட்டு புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மனதில் எந்த ஒரு சந்தேகத்தையும் வைத்துக்கொள்ளாம அதை அப்பப்போ தெளிவுபடுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கிளியராக இருப்போம் புரிந்துணும் நமக்கு நல்லா மேம்பட்டு இருக்கும் அப்போ அந்த அடிப்படையிலே ஃபஸ்ட்டு கேட்கணும் அப்புறம் மனநயத்துல தெளிவாகணும் அப்படி தெளிவு அடைந்த பிறகு நமக்கு என்ன தெரியும் நான் அதுவாகத்தான் இருக்கிறேனுங்கிற வேதத்தினுடைய மகா உபதேசம் புரியும் வேதத்தினுடைய மகாபாக்கிய உபதேசம் தான் தத்துவம் அசி அப்ப அந்த உபதேசத்தின்படி நான் அதுவாக இருக்கிறேன் புரிஞ்சுதா அதுதான் இங்க தியானம் அதுதான் நிதித்தியாசனம் அப்போ அந்த நிதித்தியாசன நிலையிலே நான் அதுவாகத்தான் இருக்கின்றேன் என்று எப்பொழுதும் சதா தன்னை தன் சொரூபத்தை தியானித்துக் கொண்டிருக்கின்ற நிலைதான் இங்க நிதித்தியாசனம் அப்ப இந்த மூன்று நிலைகளை தான் இங்க வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் பயிற்சி முயற்சி வேற எந்த வெளிப்படையான பயிற்சிகளும் இங்கு கற்றுக் கொடுப்பது கிடையாது தலைகள நெல்லு மூச்சு பயிற்சி பண்ணு அப்புறம் ஜபம் பண்ணு தியானம் பண்ணு அப்படின்னு எந்த பயிற்சி முறைகளும் இங்கே இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிடையவே கிடையாது அப்ப இங்கே தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா கர்மத்தினால் எதையும் நம்ம அடைய முடியாது செயல்களினால் எதையும் அடைய முடியாது ஏன்னா செயலினால் செய்கின்ற செயல் விளைவுகளுக்கான பலா நம்ம அப்பொழுதுதான் அனுபவிக்க முடியும் அதே அனுபவத்திலே பாவ புண்ணியங்களாகவோ அல்லது சுகதுக்கங்களாகவோ நம்ம அனுபவமாக்க முடியும் ஆனா மோட்சத்துக்கு அது பயன்படாது மோட்சம்ங்கிற ஒரு விஷயம் அதாவது மோட்சம்னா என்ன பிரபா பெருநிலை என்ற ஒரு விஷயத்துக்கு ஞானம் மட்டும்தான் பயன்படும் என்பதாக கடந்த ஸ்லோகங்களில் எல்லாம் சுட்டிக்காட்டிய ஆதிசங்கரர் இங்க என்ன சொல்றாருன்னா அந்த ஞானத்தை அடைந்த பொழுது அறியாமைகள் எல்லாம் நீங்கி இறுதியில் அந்த ஞானமும் நாம் என்ன விஷயத்தெல்லாம் வெளியே ஏற்றி கொண்டோமோ புற அறிவாக வைத்துக் கொண்டோமோ அதுவும் அழிந்துவிடும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகிறார் எப்படி அந்த தேற்றாங்கோட்டை இப்படியானது களங்கள நீர்ல இருக்கிற மாசுக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த நீரோடு சேர்ந்து அதுவும் அடியில போய் தங்கி அந்த வண்டலோடு வண்டலாக தங்கி மறைந்து போகும் அதோடு கலந்து காணாம போயிடும் அந்த மாதிரி இங்க வந்து இந்த ஞானமும் கடைசியில நமக்கு அந்த அறியாமையை நீக்கிவிட்டு மறைந்து விடும் என்பதாக சொல்கிறார் அப்ப அதுக்கு என்ன பொருள் புரிந்து மறைந்து விடும் என்பதாக புரிந்து இது எதுவும் இப்ப நம்ம ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய அறிவாக இல்லை இந்த சாஸ்திரம் இந்த சாஸ்திரம் நம்முடைய அறியாமையை நீக்கிவிட்ட பிறகு இந்த சாஸ்திரமும் நமக்கு இல்லாம தான் போயிடும் இதை புடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது ஏன்னா எங்க கர்மகாண்டத்துல எதையாவது பிடிச்சுக்கிட்டுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி இங்க ஞானத்துல எதையுமே பிடிக்க கூடாது இங்க எல்லாவற்றையும் விடுவதுதான் இங்க முடிந்த முடிவு மனம் வந்து எதுலையும் பற்று வைக்க கூடாது மனம் எதுலயும் சிக்கி கொண்டிருக்க கூடாது எதையாவது ஒண்ணு மனசு பிடிச்சுக்கிட்டு இருந்ததுன்னா அது அஜானத்தில் இருக்கு அறியாமையில இருக்கு பற்றல் இருக்குன்னு அர்த்தம் அந்த மாதிரி மனசு தான் அந்த அறிவை அறிய முடியாம தடுமாறி கொண்டிருக்கோம் அப்ப மனம் வந்து தன்னுடைய தனித்துவத்தை எப்போ இழக்குதோ அப்போ அந்த சுயம்பிரகாச அறிவை தன்னை தானே தெரிந்து கொள்ளும் அதுதான் தன்னுடைய சுரூபம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது அப்ப இங்க முதல்ல வந்து சாதகனுக்கு தன் உடலின் மீது இருக்கக்கூடிய அபிமானம் நீக்கப்பட வேண்டும் அந்த உடல்ல தான் பஸ்ட் அவனுக்கு அபிமானம் இருக்கும் ஒவ்வொரு சாதகனும் தன்னை நான் நான் என்று எதை கருதி கொண்டிருக்கின்றான் தன்னுடைய உடலை நான் நான் என்பதாக கருதி கொண்டிருக்கின்றான் அந்த நிலையில அவனுக்கு ஆத்மா வந்து இதை உடல் மாதிரி நினைச்சுக்கிறான் தன்னை ஆத்மா என்பதாக தெரிந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட அந்த உடலின் அபிமானத்திலே தன்னை ஆத்மாவாக பார்த்துக் கொண்டிருக்கிறான் அது கண்ணுக்கு தெரியாதது அது வந்து சூக்ஷமானது என்று புரியாம தன்னையே நான் நான் என்று இந்த உடலை கருதி கொண்டு அதையே ஆத்மா என்பதாகவும் நிறைய பேர் கருதி கொள்வது ஒரு அஜ்யானம் அது ஒரு அறியாமை என்றுதான் சாஸ்திரம் சுட்டி அப்ப அவன் என்ன நினைக்கிறான் அந்த உடலுக்கு வருகின்ற நன்மை தீமைகள் எல்லாம் ஆத்மாவுக்கு வருவதாகவும் தவறாக நினைத்துக் அப்படிப்பட்ட அஜ்ஞானி அந்த உடலுக்கு வருகின்ற கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் தன்னுடைய ஆத்மாவாக தனக்கே வருவதாக நினைத்துக் கொள்கிறான் என்ன சொல்றது ஆத்மா அப்படி எதையும் செய்வதில்லை எதிலும் சம்பந்தப்படுவதில்லை அப்படின்ட்டு சொல்லுது ஓமானங்கள்ல பார்த்தோம் ஆதிசங்கர தெளிவுபடுத்தினார் சூரியனுடைய சுயம்பிரகாச ஒளி வானத்துல அது பாட்டு அது இருந்துகிட்டு இருக்குது ஆனா அந்த சுயம்பிரகாச ஒளியில வெளிப்பட்ட ஒலி கதிர்கள்னால இங்க பூமியில விவசாயம் நடைபெறுகிறது பறவைகள் வந்து இடை தேடி தாமரை மலர் மலர்கிறது அப்ப இது மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ காரியங்கள் சூரியனை வைத்துக் கொண்டு நடந்தாலும் சூரியன் அதில் சம்பந்தப்படுவதில்லை இல்லையா அது மாதிரி இங்க ஆத்மாவின் அதிஷ்டானத்திலே இங்கு நம்முடைய காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அதில் ஆத்மா சம்பந்தப்படுவதில்லைங்கிறத நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இங்க இந்த சாஸ்திரத்திலே ரொம்ப ஆழமான விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அதனால இந்த ஆத்மா அப்படி செய்தது இந்த ஆத்மா அப்படி பண்ணதுன்ற சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த ஆத்மா எதிலும் சம்பந்தப்படாதது என இருக்குது ஒரே ஆத்மா அது பரமா மட்டும்தான் ஆனா நம்ம துவதிகளா இருந்தோம்னா நமக்கு ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்ற இரண்டு விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டதை பிடித்துக்கொண்டு நான் வந்து ஒரு தனித்த ஆத்மா அவன் ஒரு தனித்த ஆத்மா என்பதாக நம்ம மனதிலே கற்பித்துக்கொண்டு அப்புறம் இந்த உடலையே ஆத்மாவாகவும் பாவித்துக்கொண்டு இந்த ஆத்மாவுக்கு கஷ்டப்படுது அந்த ஆத்மா நல்ல ஆத்மா இந்த ஆத்மா கெட்ட ஆத்மா அப்படின்லாம் சொல்லி கொண்டிருக்கிறதெல்லாம் அறியாமை என்று இங்கு சுட்டி காட்டுகிறார் இந்த அறியாமைகள் நீங்குவதற்கு என்ன வழி என்று சொன்னா இந்த சாஸ்திரங்களை கேட்பதுதான் சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் கேட்டல் சிந்தித்தல் தியானித்தல் என்ற மூலம் நாம் அந்த மூலத்திற்கு திரும்ப முடியும் நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கிக் கொண்டு அந்த அறிவாகத்தான் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்பதுதான் இந்த சாஸ்திரத்தினுடைய சாரமாக பார்க்கப்படுகிறது இந்த ஸ்லோகத்துல ஐந்தாவது ஸ்லோகத்துல அதுதான் சொல்ற அந்த கலங்கிய மாசுபடிந்த நீரில் தேற்றாங்கொட்டையின் பொடியை போட்டால் அந்த நீரை தெளிவாக்கி அந்த நீரின் அடியில் தானும் அந்த அழுக்கோடு வண்டலோடு சேர்ந்து வண்டலாக தங்கி மறைந்து விடுகின்றதோ அது போன்று அறியாமையில் கலங்கி இருக்கின்ற ஜீவனுக்கு ஞானத்தை அடைய அவன் செய்யும் பயிற்சிகள் மூலம் இந்த சிரவண மனநிதி ஆசனம் என்கின்ற பயிற்சிகள் மூலம் அறியாமையை போக்கி ஞானத்தை கொடுத்து பின்பு அந்த ஞானமும் தானே அழையும் என்பதாகத்தான் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்திலே சுட்டி காட்டுகின்றார் அப்ப இதற்கு நம்ம எப்படி இதை தெளிவா புரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் பாடங்கள் வந்து இந்த மாதிரி பிரகடன கிரந்தங்கள் ஏற்கனவே பார்த்த பிரஸ்தான திரயம் என்ற பகவத்கீதை பிரம்மசூத்திரம் உபனிஷதங்கள் அப்படிங்கிறது எல்லாமே வேதத்தின் பிரமாணம் எல்லா வேதத்தை வைத்து கொண்டுதான் நமக்கு பின்னாடி தனியாக வந்திருக்குது அப்ப இதுல எந்த ஒரு விஷயத்த நம்ம எடுத்துக்கிட்டாலும் நமக்கு வேதங்கள் பிரமாணம் என்பதுனால அந்த வேதத்தில் உள்ள மகா வாக்கியங்களைத்தான் நாம் வந்து குருவின் மூலமா கேட்டு அதனுடைய உண்மைத்தன்மையை நம்ம அனுபவமாக்கி ஆகணும் அதுதான் இங்க விஷயம் அப்போ இங்க ஆத்மா ஒன்றாகவே இருந்தாலும் ஏன் மகா வாக்கியங்கள் வெவ்வேறாக காணப்படுகின்றன அப்படின்னு பார்த்தா ஒவ்வொரு வேதத்திலையும் ஒவ்வொரு மகா வாக்கியங்கள் வெளிப்படுகிறது இப்போ ரிக் வேதத்துல வந்து ஐத்திரேய உபநிஷத்துல பார்த்தீங்கன்னா பிரஜியானம் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு மகா வாக்கியம் சொல்லப்படும் பிரஜானம் பிரம்மம் அப்படிங்கிற மகா வாக்கியம் இப்ப பிரஜானம்னா என்னன்னா உணர்வுன்னு அர்த்தம் பிரஜானம் பிரம்மா அப்படின்னா உணர்வு தான் இறைவன் அப்படின்னு அதுக்கு சொல்லுது இது ஐத்திரேய உபநிசத்துல ரிக்வேதத்தில் சொல்லப்படுகின்ற மகாவாக்கியம் அப்போ இந்த மகா நம்ம எப்படி தெரிந்து கொள்ளணும் அந்த உணர்வுதான் இறைவன் என்பது தெரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இங்கே வந்து வேதத்தினுடைய முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது அப்ப அந்த உணர்வுதான் இறைவன் என்று ரிக்வேதத்தில் சொன்ன அதே வேதம் யஜுர்வேதத்துல தைத்திரேய உபநிசத்துல போய் என்ன சொல்லுதுன்னா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லி கொடுக்குது நானே பிரம்மமாக இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஒரு வார்த்தையை தைத்திரி உபநிசத்துல சொல்லுது அது யஜுர்வேதத்துல வருது அப்ப எப்படி இதை நம்ம மாத்தி மாத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது சாதகனுடைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அங்க விளக்கம் கொடுக்குது அதே மாதிரி சாம வேதம் இருக்கு சாந்தோக்கிய உபநிசத்துல தத்துவமசி அப்படிங்கிற உபதேசத்தை கொடுக்குது தத்துவமசின்னா என்ன நீ அதுவாகவே இருக்கின்றா என்ற உபதேச வழியிலே அங்கு கூறப்படுகிறது சாம வேதத்திலே அடுத்தது அதர்வன வேதத்திலே வருகின்ற மாண்டுக்கிய உபநசத்திலே அயமாத்மா பிரம்மா அப்படின்னு ஒரு மகா வாக்கியத்தை சொல்லுது அயமாத்மா பிரம்மனா அந்த ஆத்மன்தான் பிரம்மம் இந்த ஆத்மாவாக நானே இருக்கிறேன் ஆக இந்த ஆத்மாவாகிய நான் தான் பிரம்மம் என்று இங்கு சொல்லப்படுகிறது அப்ப இப்படி வந்து நான்கு வேதங்களும் ரிக்கி சாம அதர்வனம் என்கின்ற நான்கு வேதங்களும் நமக்கு பிரமாணமாக இருந்தாலும் இந்த நான்கு வேதங்களிலும் நான்கு விதமான மகாவாக்கியங்கள் மாறுபட்டு காணப்படுவதாக நமக்கு தெரிந்தாலும் அந்த ஒவ்வொரு மந்திர உபதேசங்களும் அந்தந்த சத்குருவினால் கூறப்பட்டிருக்கின்றது ஏன்னா அந்த வேதத்தை எடுத்து வெளிப்படுத்திய ரிஷிகள் அவர்கள் வெளிப்படுத்திய அந்த மகாவாக்கிய உபதேசத்தினுடைய ஆழமான உட்பொருளை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அங்கு சாதகனை புரிய வைப்பதற்காக முதல்ல ஒரு மகான் என்ன சொல்றாரு தத்துவமசி அப்படின்னு ஒரு வாக்கியத்தை உபதேசிக்கிறாரு நீ அதுவாகவே இருக்கிறாய் அப்படின்னு ஒரு உபதேசத்தை முதல்ல கொடுக்கிறாரு மகாபாக்கிய உபதேசம் இப்ப இதை வந்து ஒரு சிஷிய அந்த குரு கிட்ட கேட்ட உடனே எதுவாக நான் இருக்கிறேன் சுவாமி எனக்கு புரியல நீ அதுவாகவே இருக்கிறாயின்னு சொல்றீங்களே நான் எதுவாக இருக்கிறேன் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த குரு அடுத்த வார்த்தையை சொல்றாரு நீ அந்த உணர்வாகத்தான் இருக்கிறாய் பிரஜானம் பிரம்மா அந்த பிரம்மமாகிய நீ உணர்வு மயமாக இருக்கிறாய் நீ அந்த உணர்வு அப்படின்னு சொல்றாரு இப்ப இத வந்து எப்படி உணர்வு மயமாக நான் இருக்கிறேன்னு திருப்பி அந்த சிசியா அந்த உணர்வுங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு பர்ஸ்ட் நீ அதுவாகத்தான் இருக்கிறாய் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அது யாருன்னு கேட்கும் அது பிரம்மம் என்று சொல்ல போய் அப்போ அந்த பிரம்மம்ங்கிறது எப்படி இங்க இருக்கும் கேட்டா அந்த பிரம்மம் தான் உணர்வு அப்படின்னு சுட்டி காட்டுறாரு அது உபதேசம் மகாபாக்கிய உபதேசம் அப்ப பிரம்ம்கிற நிலைப்பாடை நாம கனவு காண்ற மாதிரியே கற்பனையால் எல்லாம் இங்க கூடாது ஏன்னா நம்ம வந்து பிரம்மம்னா அது வார்த்தைகளால் விளக்க முடியாது எப்படின்னு புரிந்து கொள்ள ஏன் சொல்றாங்க அது வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாததுன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த உணர்வை வந்து எப்படி வெளிப்படுத்த முடியும் அது வார்த்தையினால் சொல்லி புரிய வைக்க முடியுமா அப்ப அதனால உணர்வு வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாததுங்கிறதுனால அப்படி சொல்றாங்க அப்போ அதை வந்து மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த பிரம்மத்தை பிரஜானம் பிரம்மா அந்த பிரஜைதான் பிரம்மம் அந்த உணர்வே இறைவன் என்பதாக சுட்டி அப்போ இந்த சிஷியன் புரிந்து கொள்கிறான் ஓ அயமாத்மா பிரம்மம் நான் தான் அந்த பிரம்மமா அப்படின்னு தெரிந்து கொள்கிறான் அது அடுத்த மகாவாக்கியசத்தை உபயோகப்படுத்தி தெளிவுக்கு வந்துடுறான் அதுக்கு அவனுக்கு என்னென்ன சந்தேகம் இருக்கோ இந்த சாஸ்திரத்தை கேட்கறான் மாத்தி மாத்தி கேக்குறான் நிறைய சந்தேகங்களை கேக்குறான் அத்தனைக்கும் தெளிவு குடுத்துக்கிட்டே இருக்கிறார் குரு அப்போ குரு இன்றத்துல அவ்வளவு விஷயங்களையும் மனநம் பண்றான் பஸ்ட் சிரவணம் பண்றான் சிரவணம்னா கேக்குறான் ரெண்டாவது மனநம் பண்றான் மனநம்னா சந்தேகங்களை பூரா கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கிறான் தெளிவடைந்து விடுகிறான் இப்ப தெளிவடைந்த நிலையில மூன்றாவது நிலை என்ன நிதித்தியாசனம் அப்ப அந்த நிதித்தியாசன நிலைனா தான் அதுவாகவே இருக்கின்றேன்னு அந்த புரிந்து பிறகு அவனால என்ன சொல்ல முடியும் அகம் பிரம்மாஸ்மி நானே அந்த பிரம்மமாக இருக்கிறேன் தைரியமாக சொல்ல முடியும் அப்ப இப்படிப்பட்ட இந்த நான்கு மகா உபதேசங்களும் இப்படித்தான் நமக்கு உபதேசிக்கப்பட்டிருக்கின்றன தவிர நம்ம எடுத்த உடனே ஒன்னு எடுத்துக்கிட்டு இந்த அகம் பிரம்மாஸ்மின்னு எப்படிங்க புரியல புரியலன்னு சொல்லக்கூடாது ஏன்னா இங்க வந்து அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை சொல்வதற்கான ஆயிரம் ஆயிரம் வழிமுறைகள் வேதம் சொல்லி கொடுக்குது அதையெல்லாம் நம்ம கேட்டா தானே நான் அகம் பிரம்மாஸ்மிங்கறது புரிந்து கொள்ள முடியும் நம்ம பொதுவா பொதுப்படையா அகம் பிரம்மாஸ்மிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அது எப்படி இவன் பிரம்மம் அகம் பிரம்மாஸ்மி ஆணவத்துல சொல்றான் இவன் எப்படிங்க அகம் பிரம்மமாக முடியும் அப்படின்னு நம்ம கேள்வி கேக்குறோம் காரணம் என்ன நமக்கு பிரம்மத்தை தெரியல பிரம்மம் எப்படிப்பட்டது என்று தெரியாததுனால அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றவனை பார்த்து என்ன ஒரு ஆணவம் பாரு இவனே பிரம்மமாமா இவன் பிரம்மம்னு சொல்லிக்கிறான் அப்படின்னு நம்ம கேக்குறோம் அவன் பிரம்மங்கிற எந்த அடிப்படையில சொல்றான் உடல் அடிப்படையில சொல்றானா அதுக்குத்தான் இந்த பாடத்திட்டத்தை படிக்கணும் இப்ப இந்த பாடத்திட்டத்துல வந்து உள்ள ஆழமாக படிக்கும் போது வேதம் சொல்லி கொடுக்குது எல்லாம் தெளிவுபடுத்தி மகான்கள் எல்லாம் நமக்கு எளிய உரை கொண்டு வந்து புரிய இந்த உடல் நீயல்ல இந்த மனம் நீயல்ல அப்படின்னு எல்லா விஷயங்களையும் நேர்த்தி பண்ண சொல்லி எல்லாவற்றையும் நீக்கி நீ அந்த தூய ஆன்மாவாக அறிவாக உணர்வாக இருக்கிறாய் என்று புரிய வைக்கிறார்கள் அப்ப அப்படி புரிந்து கொண்ட பிறகு தன்னை அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வதில் என்ன சந்தேகம் என்ன சங்கடம் வரவே வராது அப்ப அந்த தெளிவுல தான் அதை சொல்லணுமே தவிர தெரியாம அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்றதை பார்த்து நாம ஒரு இந்த பக்கம் புரியாம கமெண்ட் பண்றதும் அவன் அதை அறகுறையா தெரிஞ்சுக்கிட்டு தன்னை பிரம்மம் என்று சொல்லி கொண்டு உடலை பிரம்மமாக கருதி கொள்வதும் இதெல்லாம் ஒரு அறியாமை விஷயங்களாக அஜான விஷயங்களாக பார்க்கப்படுகிறது அப்ப இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட அறியாமைகள் எல்லாம் நீக்கப்பட வேண்டும் அவ்வாறு நீக்குவதற்கான அரிய விஷயங்களை இது போன்ற ஞான விஷயங்களை நம்ம கேட்க ஆரம்பிக்கணும் சாஸ்திரத்தின் வாயிலாக கேட்க ஆரம்பிக்கணும் இப்படி கேட்க கேட்க மனசு என்ன ஆகும்னா ஒரு தெளிவு ஒரு புரிதலுக்கு வரும் இதையெல்லாம் நான் தவறு தவறாக புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறேனோ அதற்கெல்லாம் சரியான விடை வந்து சாஸ்திரமே கொடுக்குதே இப்படி விடுபடணும் தவறான எண்ணங்களை எல்லாம் நீக்கி விடுவோம் அப்ப இந்த ஞான தெளிவு நம்ம இடத்துல வர வர நம்முடைய அஜ்ஞானங்கள் நீங்க நீங்க அந்த தூய அறிவு நம்ம இடத்துல பிரகாசிப்பதை நம்ம அனுபவமாக்க முடியும் அந்த நிலை வந்த பிறகு இப்ப நம்ம இந்த புறத்திலிருந்து ஏற்றி வைத்துக் இந்த சாஸ்திரம் நமக்கு தேவையில்லை என்பதாகத்தான் இங்க சொல்லப்படுது இந்த சாஸ்திரத்தையும் பிடித்து வைப்பதற்கு இங்கே ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த தூய் அறிவாகவே நானே இருக்கிறேனுங்கும்போது எனக்கு வேற யார் வந்து வெளியிருந்து டீச் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை ஆனா எதற்காக இந்த டீச்சிங் தேவைப்படுது எதற்காக இந்த புரிதல் தேவைப்படுதுன்னா அறியாமை ஏற்றி வைக்கின்ற மனதில் இருக்கிற அறியாமையை நீக்குவதற்காக தேவைப்படுகிறது அதுதான் இங்க சாஸ்திரம் சொல்லுது இந்த சாஸ்திரமும் சத்குருவும் எதற்காக அப்படின்னா அஜானத்தை நீக்குவதற்காகத்தான் அறிவை கொடுப்பதற்காக கிடையாது அறிவை கொடுப்பதற்காக ஞானிகள் வருவதில்லை சாஸ்திரம் வருவதில்லை நம்மிடத்துல இருக்கின்ற அறியாமையை நீக்குவதற்காக சத்குரு வருகிறார் சாஸ்திரம் வருகிறது அப்போ அதன் வாயிலாக நாம் நம்மிடத்தை தவறாக ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான எண்ணங்களை எல்லாம் நீக்கிக் கொள்ளும் போது நம்முடைய சுயம்பிரகாச அறிவு நம்மிடத்திலே பிரகாசிப்பதை நம்ம அனுபவமாக்க முடியும் அந்த அனுபவம் தான் நீங்க அபரோட்ச அனுபூதி என்பதாகவும் ஆதிசங்கரர் கடந்த பாடத்திலே சுட்டிக்காட்டினார் அப்ப அந்த நிலைப்பாடு நமக்கு வரணும் அதுக்கு தான் இங்க வேதத்தினுடைய மகாபாக்கிய உபதேசங்களை தெளிவா புரிந்து அப்ப இறைவன் என்கிறவன் எப்படி இருக்கிறான் பிரம்மன் என்பவன் எப்படி இருக்கிறான்னா நாம நினைத்துக் கொண்டு போறது உருவத்தில் கிடையாது அவன் உணர்வாக இருக்கிறான் அப்ப அந்த உணர்வு நிலை அப்படின்னா அந்த உணர்வு தான் இங்க அறிவு உணர்வுனா எப்படி உணர்தல் அது அறிவுன்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா சாதாரண நம்ம நடைமுறை உணர்வுக்கே வருவோமே இப்ப ஒரு எறும்பு நம்ம முதுகுல ஊறுது அப்படின்னா ஓ ஏதோ ஒன்று நம்ம முதுகுல ஊறுது அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்கிறோமா இல்லையா அப்ப முதுகுல ஒரு எறும்பு ஊர்றதே உணர்கின்ற நானே ஏதோ ஒன்று ஊறுகின்றது என்னுடைய முதுகிலே அப்படிங்கிறத அறிந்தும் கொள்கிறேன் அப்ப இங்க உணர்வே அறிவாக இருக்கிறது அதுதான் இங்க ரொம்ப முக்கியம் அறிவு வேற உணர்வு வேறங்கிற மாதிரி பிரிச்சு பார்க்க கூடாது அத்வைத சித்தாந்தத்துடைய ஆழமான முடிவு என்னன்னா நீங்க என்ன வார்த்தையை வேணா யூஸ் பண்ணிக்கோங்க அது எல்லாமே பிரம்மம்தான் ஒன்று மட்டும் தான் இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் இந்த ஜகத் மித்தியா இதுதான் வேதத்துடைய மகா வாக்கிய உபதேசம் அப்ப இந்த வாக்கியத்தை எடுத்துக்கிட்டுதான் வேதத்துடைய பிரிவுகள்ல ரிக்கு யஜுர் சாமம் அதர்வனம் என்ற வேதத்துடைய பிரிவுகளில ஒவ்வொரு ரிஷிகளும் எடுத்து விளக்கும் போது ஒவ்வொரு மகா வாக்கியத்தை தனித்தனியாக கொடுத்து நமக்கு விளக்கம் கொடுக்கிறார்கள் ஆனால் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த உபதேசம் என்ன அப்படின்னு பார்த்தா பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்தியா என்பதுதான் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த உபதேசம் எல்லா வேதங்களும் சேர்ந்து ஒரே உபதேசத்தை சொல்றது என்ன அப்படின்னா பிரம்மம் சத்தியம் ஜகத் மித்யா அப்போ பிரம்மம் மட்டும் தான் ஆனா அந்த பிரம்மம் தான் இங்கு உணர்வு அறிவு அப்ப அதுதான் எல்லாமா இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அறிவு அந்த உணர்வு நம்மிடத்திலே இருக்கின்றது படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளிடத்திலும் இருக்கின்றது அதனால்தான் ஆத்மா எங்கும் இருக்கிறது எல்லா காலங்களிலும் இருக்கின்றது என்று சொல்ல முடிகிறது இப்ப புரியும் ஏன்னா ஆத்மா எங்கும் எல்லா காலங்களிலும் இருக்கிறது எப்படிங்க சொல்றீங்க அதனால பார்க்கவே முடியல ஆனா இருக்குதுங்கிறீங்க கண்டுபிடிக்க முடியலையேன்னு கேள்வி கேட்க கூடாது ஏன்னா உணர்வு இல்லாம எந்த ஜீவராசிகளும் இங்க இல்ல ஏற்கனவே நம்ம பாடத்துல சொல்லிவிட்டோம் உணர்வு இல்லாத ஜீவராசிகள்தான் இருக்குதா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் ஒரு அறிவு தாவரமாகிய தொட்டாஞ்சுருகி செடியில் கூட தொடு உணர்வு இருக்குது ஒரு தொட்டாஞ்சுருகி செடியை போய் தொட்டிங்கன்னா அந்த இலைய சுருக்கிக்குது இல்லையா அப்போ அதை சுருக்கிக்கும் அதுக்கு என்ன தெரியுது யாரோ என்னை தொடுகிறார்கள் ஆகவே நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள கொள்கிறேன் அப்படிங்கிற புரிதலோடு அது தன்னை காப்பாற்றிக்கொள்ள சுருங்கிக்குது இலைகளை எல்லாம் சுருக்கிக்குது அப்போ அந்த சுருக்கும் போது அதனுடைய உணர்வு அங்க வேலை செய்வதா இல்லையா தொடு உணர்வு வேலை செய்யறதுனால தானே அது சுருக்குது அது சுருக்கணும்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்களா அதுக்கு ஒரு அறிவு இருக்குது அது ஒரு அறிவு தாவரம் அதாவது தொட்டாஞ்சூரிங்க செடிக்கு யாரோ என்னை தொடுகிறார்கள் நான் சுருக்கி வேண்டும் என்ற ஒரு புரிதல் ஒரு அறிவு இருப்பதனால்தான் அது தன்னை தொட்டவுடனே சுருக்குது அதுக்கு முன்னாடி சுருக்கவே இல்லை அது பாட்டு ஜாலியாக அது கொண்டு அழகா இருக்குது அதன் மேல ஏதோ ஒரு நீர் துளி விழுந்தாலோ அல்லது நாம போய் விரலில் தொட்டாலும் அந்த செடி தன்னை சுருக்கி கொள்கிறது அப்ப இதுதான் இங்க தொடு உணர்வு தாவரங்களுக்கு இருக்கின்றது என்பதற்கான ஒரு உதாரணம் அப்படி பார்க்கும் போது தாவரங்களுக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு அறிவு இருக்கிறது அந்த ஒரு அறிவு தொடு உணர்வு என்கின்ற உணர்வு இருக்கிறது அப்போ உணர்வு இல்லாத ஜீவராசிகளே கிடையாது ஒரு அறிவுல தொடங்கி ஆறு மனிதன் வரைக்கும் எல்லாவற்றிலும் உணர்வு இருக்கிறது அப்பொழுது உணர்வு என்ற அந்த ஆத்மா அந்த பிரம்மம் அந்த அறிவு எங்கும் எல்லா காலங்களிலும் எல்லா இடத்திலும் நீக்க மர நிறைந்திருக்கின்றதுங்கிறது தான் இங்க முக்கிய விஷயமாகவும் பார்க்கப்படுகிறது அப்ப அந்த அடிப்படையில் தான் மகாவாக்கியம் வந்து இப்படி நமக்கு உபதேசம் கொடுக்குது நாம் வந்து ஆத்மாவை பத்தி தெரியாததுனால ஆன்மா எப்படிப்பட்டதுன்னு புரியாததுனால அல்லது பிரம்மம் என்பது எப்படின்னு தெரியாததுனால பிரம்மத்தை பற்றிய அனுபவம் நம்ம இடத்துல இல்லாததுனால நாம் ஏற்றி வைத்துக் கொண்ட அடிப்படையிலே மனதின் கற்பனையிலே நாம் பிரம்மத்தை தேடிக்கொண்டிருக்கிறோம் இப்ப நாம பிரம்மம்னா எப்படி புரிந்து கொண்டிருக்கிறோம் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில பார்த்தா சிவம் என்பதாக புரிந்து கொள்கிறோம் வைணவ சித்தாந்தத்தினுடைய அடிப்படையில பார்த்தா விஷ்ணு என்பதாக புரிந்து கொண்டிருக்கிறோம் இப்படிதான் நமக்கு பிரம்மம் வந்து புறத்திலே உருவத்திலே ஏற்றி வைக்கப்பட்டிருக்கு அப்ப உருவத்திலே ஏற்றி வைக்கப்பட்ட பிரம்மத்தை வந்து நம்ம அனுபவமாக்க முடியுமா எப்பவும் எந்த காலத்திலும் முடியாது ஏன்னா சிவபெருமான் வந்து ஜடாமுடியோட கையில சூழாயுதத்தையும் உடுக்கை எடுத்துட்டு என்னைக்கு வர போறாரு என்னைக்கு அது நம்ம கண் முன்னாடி ஒரு காட்சியாக போறது அது மாதிரியே விஷ்ணு வந்து சங்கு சக்கரதாரியா வந்து நம்ம முன்னாடி காட்சி ஆவாரன்னா அதுவும் நடக்க போறது இல்லை ஆனா அந்த மாதிரி ஒரு கடவுளை தேடிக்கிட்டு போறதுனால என்றைக்கும் அந்த மாதிரி கடவுளை தரிசனமாக்க முடியாது நாடகத்துல பார்க்கலாம் சினிமாவில பார்க்கலாம் ஆனா நடைமுறையில நம்முடைய அனுபவத்திற்கு அவர்கள் வரமாட்டார்கள் அப்ப எப்படி வருவார்கள் அப்படின்னு பார்த்தா நாம நினைப்பது போல அவர்கள் எங்கேயோ இல்லை அது நாமத்தான் இருக்கிறோம் நம்முடைய உணர்வு அது அந்த தூய் அறிவு ஆன்மா நம்முடைய உணர்வாக நம்மிடத்திலேயே பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அதனால்தான் நம்மால் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடிகிறது இப்ப இந்த பாடத்தை நம்ம எடுத்து சொல்றோம்னா இந்த பாடத்துல என்ன சொல்ல வராங்கிறது எப்படி உங்களால புரிந்து கொள்ள இதற்கு ஒரு மொழி அறிவு உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்ப தமிழ் மொழியில நான் சொல்றேன்னா தமிழ் மொழியை புரிந்து கொள்ளக்கூடிய மொழி அறிவு உங்களிடத்திலேயே இருக்கிறது அந்த மொழி அறிவை ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களிடத்திலேயே இருக்கிறது அப்ப இந்த மாதிரி நம்ம புறத்துல என்ன விஷயங்களை கொடுத்தாலும் அதை அறிந்து புரிந்து அனுபவமாக்கக்கூடிய தகுதி நம்மிடத்திலேயே இருப்பதினாலே நாமே அந்த அறிவாகத்தான் இருக்கிறோம் அந்த உணர்வாகத்தான் இருக்கிறோம் ஆனால் நாம் அதை எப்படி புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம்னா அந்த உணர்வு அறிவு தான் நான் என்பதை அறியாமல் இந்த உடல் தான் நான் என்பதாக பாவித்துக் கொள்கிறோம் இந்த மனம்தான் நான் என்பதாக பாவித்துக் கொள்கிறோம் இது நம்முடைய அறியாமை அஜ்ஞானம் என்பதாக இங்கே மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் மேலும் நாம் இந்த உடல்தான் நான் என்பதாக மட்டுமா புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் கிடையாது நம்ம பிறப்பின் அடிப்படையில நான் இந்த ஜாதி இந்த குளம் இந்த கோத்திரம் அப்புறம் நான் வந்து இந்த படிப்பு இந்த பட்டம் இந்த பதவி அப்படின்னு என்னென்ன வெளியிருந்து நம்ம திணிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உள்ள எடுத்துக்கிட்டோமோ அதையெல்லாம் நாம் நம்முடையதாக பாவித்துக்கொள்கிறோம் அப்புறம் நம்ம என்ன சொல்றோம் ஜாதி வந்து என்னுடைய ஜாதி இது இந்த ஜாதிக்கு விட்டு அந்த ஜாதிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு அடம் அப்புறம் என்னுடைய பதவி இது நான் ஒரு பெரிய டாக்டரு நான் ஒரு பெரிய வழக்கறிஞரு நான் ஒரு பெரிய மேஜிஸ்ட்ரேட்டுன்னு சொல்லிக்கிறோம் அப்ப இதெல்லாம் என்ன இதுதான் உண்மையான பதவியாண்ணா இல்லையே எது இந்த ஜாதி இந்த பதவி இந்த படிப்பு இது எல்லாம் எப்போ வந்தது எப்போ இல்லாம போக போகுது விசாரணை பண்ணி பார்த்தோம்னா அது வருவதும் போவதும் கண் கூட பார்க்க முடிகிறது ஏன்னா இந்த உடம்பு எடுத்து வந்ததுனால இந்த மொழியின் மூலமாக நான் இந்த பிறவியில பிறந்தேன் இந்த குடும்பத்துல பிறந்தேன் இந்த ஜாதியில பிறந்தேன் இந்த குளத்துல பிறந்தேன்னு சொல்லிக்கிறோம் அப்புறம் இந்த மொழி பேசுபவன் சொல்லிக்கிறோம் அப்புறம் இந்த மொழியின் மூலமா நான் இந்த பாடத்தை படிச்சு இந்த பட்டத்தை வாங்கினதுனால நான் இந்த பதவியில இருக்கிறேன் நான் டாக்டரா இருக்கிறேன் நான் கலெக்டரா இருக்கிறேன்னு சொல்லிக்கிறோம் ஆனா இதெல்லாம் இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் இருக்கும் உடம்பு போயிட்டா காணாம போயிடுது இல்லையா அப்ப வந்து போகின்ற இந்த விஷயங்களா எங்க சத்தியம் சாஸ்வதம் என்பதாக நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா இது அல்ல நான் இவ்வாறு வந்து போகின்றவனா நான் கிடையாது நான் அப்ப யார் நான் யார் என்று நம்ம நான் விசாரணை பண்ணி பார்த்த நான் இந்த உடல் அல்ல நான் இந்த மனம் அல்ல பஞ்ச கோஷங்களும் நான் அல்ல அப்படின்னு ஒவ்வொன்றையா நம்ம நீக்கிட்டு இது எல்லாவற்றுக்கும் ஆதாரமான அந்த உணர்வே நான் அந்த அறிவே நான் என்று சொல்லும் போதுதான் நம்முடைய சொரூபம் நமக்கு பிரகாசிக்கும் அப்படிப்பட்ட நம்ம சுய பிரகாச ஒளி தான் நமக்கு இந்த உலகத்தையே காட்டி கொடுக்குது எப்படி காட்டி கொடுக்குதுன்னா மனதின் மூலமாக காட்டி கொடுக்குது ஏன்னா மனம் என்பது அந்த ஆத்மாவின் பிரதிபிம்பம் அந்த அறிவின் பிரதிபிம்பம் இப்போ நான் போகும்போது என்னுடைய நிழல் பிரதிபிம்பிக்குது இப்போ என்னுடைய நிழல் வந்து எனக்கு வேறாக இல்லை நான் எப்படி இருக்கிறேனோ அதே மாதிரி இருக்குது ஆனா அந்த நிழல்னால நான் பாதிக்கப்பட மாட்டேன் அதுதான் நேற்றைய பாடத்துல உங்களுக்கு புரிய வைத்தேன் நேற்றைய பாடத்தில் என்ன விளக்கம் கொடுத்தார் ஆதிசங்கரரு இப்ப நிழல் என்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் என்னுடைய நிழல் என்பதாக பார்க்கிறோம் ஆனா என்னுடைய நிழலில் நான் நடந்து போகும்போது ஒரு கலைஞர் டிச்சி தண்ணியில ஒரு குட்ட தண்ணியில சேத்து தண்ணியில என்னுடைய நிழல் விழுவுது அந்த நிழல் விழுந்த உடனே ஐயோ நான் அழுக்காயிட்டேன்னு சொல்ல முடியுமா நிழல் தானே விழுவுது நான் அதனால பாதிக்கப்படுறது இல்லையா அது மாதிரி என்னுடைய நிழல் வந்து அடுத்தது கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு நல்ல நீர்ல ஒரு சாற்று நீர்ல என்னுடைய நிழல் விழுகிறது அப்ப நான் குளிச்சிட்டேன்னு சொல்ல முடியுமா ரெண்டுமே நடக்காது ஏன்னா ரெண்டுமே நிழல் தான் அனுபவமாக்குதே தவிர எனக்கு அந்த அனுபவம் கிடையாது அது மாதிரி இங்க ஆத்மாவிற்கு எந்த அனுபவமும் கிடையாது ஆனா ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமாகிய மனதிற்கு தான் இந்த அனுபவங்கள் எல்லாம் அப்போ ஆத்மாவினுடைய பிரதிபிம்பமாகிய மனம்ஸ் தான் என்ன பண்ணுதுன்னா நான் நல்ல வாங்குது நான் கெட்ட வாங்குது அப்புறம் நான் இந்த ஜாதிங்குது அவன் அந்த ஜாதிங்குது நான் இந்த படிப்புங்குது அவன் அந்த படிப்புங்குது நான் இந்த பட்டம் அவன் அந்த பட்டம் நான் இந்த பதவி அந்த பதவி அப்படின்னு என்னென்ன விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கிறதோ மனதிலே ஏராளமான குப்பைகளை எல்லாம் புறத்திலிருந்து ஏற்று வைத்துக் கொண்டதை எல்லாம் நானாக பாவித்து கொள்கிறது ஒவ்வொரு மனசும் தன்னை அப்படித்தான் பாவித்து கொண்டு தன்னை அதுவாகவே நம்பிக்கொள்கிறது அதுதான் அக்ஞானம் அதுதான் அறியாமை ஏன்னா ஒரு நிழல் வந்து சேற்றலைப்பட்டுடுச்சு கலங்கிடுச்சுன்னு வருத்தப்பட்டா எப்படி ஒரு அஜானமோ அது மாதிரிதான் இதுவும் மனதினுடைய இந்த நிலைகளை கண்டு இதை உண்மை என்று நம்புவது மிகப்பெரிய ஒரு அறியாமை ஆனால் நாமோ அந்த மனம் கிடையாது நாமோ இந்த உடல் கிடையாது நாம் இந்த மனதிற்கும் உடலுக்கும் அப்பாற்பட்ட தூய அறிவு ஆத்மா உணர்வு அப்படின்னு புரிந்து வேண்டும் அதுதான் இங்க வந்து இந்த நூல் நமக்கு சுட்டி காட்டுது அப்ப இங்க அதான் அவர் சொல்றார் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை நீ உள்ள வாங்கிக்கிட்டீங்கன்னா அதுல நீ விடுபட வேண்டும் அதற்கு உனக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஞானத்தை படிக்க முன் சாதகனுக்கு நிறைய குழப்பங்களும் கலக்கங்களும் ஆரம்பத்துல வரலாம் ஆனா இதை எந்த அளவுக்கு தீவிரமாக அவன் முயற்சி அடிக்கிறானோ இதை தெரிந்து கொள்ள வேண்டாம் இதுல என்ன இதனுடைய ஏட்டு இசட்டு நான் புரிஞ்சுக்கிறேன் எனக்கு எப்படியாவது சொல்லி கொடுங்க இதுதான் எனக்கு முடிந்த முடிவு எனக்கு வேற எதுவும் வேண்டாம் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் எனக்கு அது பெருசு இல்லை நான் வந்த வேலையை முடிக்கணும் பிறவா பெருநிலையை அடையணும் அப்படின்னு யார் ஒருவன் தீவிரமாக ஆர்வமாக விடாமுயற்சியோட முயற்சி எடுக்கிறானோ அவனுக்குத்தான் இந்த மோட்சம் கிடைக்கும் அவன் தான் பிறவா அடைகிறான் அதற்கு வந்து பகவான் ராமகிருஷ்ண பரமம்சர் வந்து ஒரு கதை சொல்லுவார் அந்த கதையை போட அவன் லாபப்படுத்தி பார்க்கலாம் ஒரு நாள் பகவான் நாராயணனை பார்ப்பதற்காக நாரதம் மகரிசி ஒரு காட்டு வழியா போய்கிட்டு இருக்காரு அப்படி காட்டு வழியா போய்கிட்டு இருக்கும் போது கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கின்ற ரெண்டு முனிவர்களே பார்க்கிறார் அப்ப ரெண்டு முனிவர்களும் கடுமையான தவம் செய்து கொண்டிருக்கிறவர் வந்து நாரத முனிவர் வருவதை பார்த்து உள்ளுணர்வுல தெரிந்து கொண்டு ஒரு ஞானி வருகிறார் அவர் வந்து அதுவும் நாராயணனுடைய நெருங்கியவர் அப்ப நாம வந்து இந்த தவத்தின் வலிமைய எப்படி வெளிப்படுத்தி இன்றைக்கு நம்ம முடிக்க போறோம் இந்த பிறவி பெருங்கடல எப்ப கடக்க போறோம் ஆகவே நான் என்ன பண்ணுறோம் இவர்கிட்ட கேட்டு வர சொல்லலாம் நாராயண்கிட்ட கேட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு முனிவர்களும் நாரதனை பார்த்து ஐயா நீங்கள் வந்து இந்த பகவான் நாராயணனை சந்திக்க போறீங்க இல்லையா அவர்கிட்ட போய் எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும் எப்போ மோட்சம் கிடைக்குங்கிறத கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க அப்படின்னு ரெண்டு பேருமே சொல்றாங்க நாரதனும் சரி நான் கேட்டு வரேன் பா நான் இப்போ போகிறேன் போயிட்டு வரும்போது நான் இதை பற்றி விவரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாரதனும் அவரத கேட்டுக்கிட்டு போயிடுறாரு போயிட்டு அவர் நாராயணன் எல்லாம் பார்த்துட்டு சில காலங்கள் கழித்து அப்படியே திரும்பி கீழே வராரு திருப்பி அதே பாதையில வரும்போது ரெண்டு பேர்ல ஒருத்தர் முதல்ல சந்திக்கிறாரு சந்திச்ச உடனே இவர் கேட்கிறாரு நாராயண பாத்தீங்களா எனக்கு எப்போ விமோச்சனை கிடைக்கும் எப்போ விடுதலை கிடைக்கும் அப்படின்னு கேட்ட உடனே உனக்கு இன்னும் மூணு பிறவிகள் பாக்கி இருக்குதுப்பா இன்னும் நீ மூணு பிறவி எடுத்த பிறகுதான் நீ அந்த பிறவா பெருநிலையை அடைய முடியும் அப்படின்னு சொன்ன உடனே அவரு உடனே ரொம்ப வருத்தப்படுறாரு இன்னும் மூணு பிறவி இருக்குதான் அப்படின்னு ரொம்ப சங்கடப்பட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த முனிவர் அந்த மூணு பிறவி அவரால ஏத்துக்க முடியல இந்த பிறவிலயே அணையுன்னு நான் நினைச்சேன் இன்னும் மூணு பிறவியை காத்துக்கிட்டு இருக்கணுங்கிறாரு பகவான் நாராயணனே என்னடா பண்றது அப்படின்னு ஒரு வேண்டாம் விருப்பாக அந்த விஷயத்த கேட்டுட்டு ரொம்ப வருத்தப்படுறார் அடுத்தது நாரத முனிவர் இன்னொரு முனிவர் இரண்டாவதாக இருக்கிற ஒரு முனிவரை போய் சந்திக்கிறார் அவருகிட்ட க பார்த்தோம்னா அவர் என்ன சொல்றாரு ஐயா பகவான் நாராயணனை பாத்தீங்களா அவர் என்ன சொன்னாரு என்னுடைய மோட்சத்தை முக்தி பத்தி கேட்கிறார் அப்ப உடனே நாரதில் என்ன சொல்றாருன்னா அப்பா இப்படி உட்காந்து இருக்கிற மரம் இருக்கு இல்லையா இந்த மரத்துக்கு மேல பாரு எத்தனை இலைகள் இருக்கோ எத்தனை கிளைகள் இருக்கோ அதையெல்லாம் எண்ணிக்கும் அது எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு இன்னும் இன்னும் இருக்குப்பா அத்தனை பிறவி நீ எடுத்த பிறகுதான் நீ உண்மையிலேயே மோச்சத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்றாரு அப்ப இதை கேட்ட அந்த முனிவர் சரி பரவாயில்ல சாமி எப்படியோ அப்புறமாவது எனக்கு நிச்சயமா அந்த முக்தி கிடைச்சிடுதில்லை அதுவே எனக்கு போதும் அப்படின்னு அவர் சந்தோஷம் பண்ணிக்கிறார் அந்த இரண்டாவது முனிவர் இப்ப இதை கேட்ட நாரத முனிவர் என்ன சொல்றாருன்னா உனக்கு தான் மனம் வந்து உண்மையிலேயே நல்ல பக்குவம் அடைந்த நிலையில் இருக்கிறேன் அப்ப நான் வந்து இவ்வளவு நாள் ஆகும் இத்தனை இலைகளும் இத்தனை கிளைகளும் எண்ணி பார்த்தா அது எத்தனை லட்சக்கணக்கான கிளைகள் இருக்கோ இலைகள் இருக்கோ அத்தனை பிறவினை எடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொன்ன பிறகு கூட நீ பரவாயில்லை அத்தனை லட்ச பிறவிகளுக்கு பிறகாவது நான் மோட்சத்தை அடைவேனே பிறவா பிறநிலையை அடைவேனே என்று நீ ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இருக்கின்றாய் ஆக உன்னுடைய மனம் நன்கு பக்குவமடைந்த நிலையில இருக்கிறது அதனால் அந்த முக்தி அந்த மோட்சம் என்பது என்றோ எக்காலத்திலோ நீ அடையப்படுவதல்ல இப்பொழுதே இந்த வினாடியிலேயே நீ அடையப்படக்கூடியது என்று அப்பொழுதே அவருக்கு முக்தி அருள்றார் ஏன்னா இங்க முக்தி மோட்சம் என்பது இந்த வேதாந்த சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனதிற்கான விடுதலை தான் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப வெளிய நம்ம வந்து மற்ற சாஸ்திரங்கள் எல்லாம் இந்த சைவ சித்தாந்தம் இந்த வைணவ சித்தாந்தம் போன்ற மற்ற நூல்களை எல்லாம் படிக்கும் போது நமக்கு மோட்சம் முக்தி எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா நம்ம இறந்த பிறகு எங்கேயோ வைகுண்டத்துக்கு போன பிறகு நமக்கு அங்கே மோட்சம் கிடைக்கும் அங்கே பகவான் நாராயணன் வந்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டு நம்மளை கட்டி தழுவி அப்படியே தனக்கு பக்கத்தில் வச்சுக்குவாரு அதுதான் மோட்சம் முக்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க அது வந்து நாராயண வழியில வைணவ வழியில வரக்கூடியவர்களுக்கு வைகுண்டத்தை பற்றி ஆசை காட்டி அப்படி ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருவாங்க சைவ சித்தாந்தத்துல வர்ற சிவபெருமானுடைய பக்தர்கள்லாம் என்ன சொல்லி கொடுத்துருவாங்கன்னா நீங்க வந்து இறந்த பிறகு கைலாசத்துக்கு போயிடுவீங்க அங்க சிவபெருமான் உங்களுக்கு அப்படியே பக்கத்திலேயே வச்சுக்குவாரு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு பதவி கொடுத்துருவாரு சிலர் பூத கணங்களா இருப்பாங்க சிலர் சிவ பக்கத்துல இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அப்ப இதெல்லாம் நம்பிக்கிட்டு இந்த மாதிரி மோட்சம்தான் உண்மையான மோட்சம் என்பதாக மனிதர்கள் வந்து பல பாதைகளிலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனா இங்க வந்து இந்த அத்யத சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுதுன்னா இங்க எல்லாமே மைண்டு தான் இங்க மனசு தான் எல்லாவற்றையும் கற்பனை பண்ணிக்குது ஏன்னா ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில போய் சிக்கிக்கிட்டு அதை உண்மை என்பதாக பாவித்துக் கொள்கிறது அப்ப இது மனதனுடைய அஜ்ஞானம் மனதனுடைய அறியாமை அப்ப இந்த அறியாமை நீங்கும் போது தான் அவனுடைய சுயம்பிரகாச அறிவு அவனிடத்திலே பிரகாசிப்பதை அவன் அனுபவமாக்கும் போது அங்குதான் அவனுக்கு அந்த பிறவா பெருநிலை உண்டாகின்றது ஏன் பிறவா பெருநிலை உண்டாகின்றதுன்னா இப்ப யார் பிறக்க மாட்டார்கள் மனமற்ற நிலையில் யார் உண்டாகின்றார்களோ அவர்கள் தான் பிறக்க மாட்டார்கள் மனம் இருக்கின்றவர்கள் ஒவ்வொருத்தரும் பிறந்து கொண்டே இருப்பார்கள் ஏன்னா இங்க பிறவிக்கு காரணம் மனசு தானே அப்ப அந்த மனம்தான் மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கும் ஏன் மனசு பிறவி எடுக்குது ஆசைகள்னால ஏற்கனவே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான ஆசா பாசங்களிலே சிக்கி கொண்ட மனசு அதை சம்ஸ்கார பதிவுகளாக வைத்துக் கொண்டிருக்கிறது அதுதான் இங்க வந்து சஞ்சித கர்மா அப்படின்னு நம்ம சொல்றோம் அதாவது பாவ புண்ணிய மூட்டைகள்னு சொல்றோம் இல்லையா நம்ம ஏற்கனவே செய்த பல்வேறு பிறவிகளே ஏற்றி வைத்துக் கொண்ட ஏராளமான பாவ புண்ணிய மூட்டைகளை தான் நம்ம வந்து சஞ்சித கர்மான்னு சொல்றோம் அதெல்லாம் மனதினுடைய ஆசா பாசங்கள் தான் அந்த ஆசா பாசங்களை சிக்கி கொண்டிருக்கிற மனசு என்ன ஆகும் ஒவ்வொரு பிறவிகளையும் அதனுடைய அனுபவங்களை கொண்டு வந்து அனுபவித்து அனுபவித்து மீண்டும் மீண்டும் பிறவிக்கு வந்துகிட்டே இருக்கும் அதுதான் இந்த பிறவி சக்கரம் சம்சார சாகரம் இதுல விடுபட முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறது மனசு அதுதான் இங்க நம்ம ஜீவன் சொல்றோம் இது மற்ற மதங்கள் வந்து அதாவது மற்ற சமயங்கள் வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பிரித்து சொல்றது இல்லையா அந்த பிரிவினைக்கு வந்து காரணம் என்னன்னா இது மாதிரி ஏற்று வைக்கப்பட்ட ஒரு எண்ணம் தன்னை ஜீவனாகவும் இறைவனை வந்து பரமனாகவும் பிரித்து வைத்துக் கொண்டு நம்மளை ஜீவாத்மான்னு சொல்லிக்கிறோம் இறைவனை பரமாத்மான்னு சொல்லிக்கிறோம் ஆனா இங்க ஜீவன் என்பது என்னன்னா மனசு தான் இங்க வந்து பிரபிருத்தியாகி இந்த உலகத்தை விரிக்குது அப்ப இதற்கு எப்படிங்க உண்மை இதுக்கு எப்படி நீங்க இந்த அளவுக்கு ஆதாரமா சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா அதற்கு ஏற்கனவே நிறைய பாடங்கள் விளக்கம் கொடுத்துட்டோம் அதாவது தத்துவ இதற்கு விளக்கம் கொடுத்தது என்ன கொடுத்தது இந்த மனிதனுடைய மனநிலை வந்து மூன்று அனுபவங்கள் உட்படுது அது வந்து என்னென்ன அனுபவம் விழிப்பு நிலை அனுபவம் கனவு நிலை அனுபவம் ஆள் உறக்க நிலை அனுபவம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அவஸ்தா அனுபவங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன மூன்று அனுபவங்கள் அப்போ அதில் இந்த நனவு நிலை அனுபவத்தில் இப்போ நான் இந்த உலகத்தை பார்க்குறேன் இந்த உலகத்துல எனக்கு எத்தனையோ விசே சுகங்கள் அனுபவம் ஆகுது நான் ஆனந்தப்பட்டு அனுபவிக்கிறேன் அல்லது சில விஷயங்களை துன்பப்பட்டு அனுபவிக்கிறேன் இந்த இரண்டு அனுபவங்களும் எனக்கு இந்த நனவு உலகத்திலே நடைமுறையில இருக்கிறத பாக்குறேன் அதே நான் என்ன பண்றேன் இரவு தூங்கும்போது இந்த உலகத்தை விட்டுடுறேன் விட்டுட்டு நான் வேற ஒரு உலகத்தை படைச்சிக்கிறேன் அது கனவு உலகம் அந்த கனவு உலகத்துல நான் வேற வேறமான காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றேன் வேற வேற வாழ்க்கையை வாழ்றேன் அங்க எனக்கு இந்த குழந்தை குட்டிங்க இல்ல இந்த மனைவி இல்ல அங்க வேற உலகம் ஆனா அந்த உலகத்துல என்னுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கு அந்த கனவு வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பிறகு நான் என்ன அறியாம ஆழ்ந்து தூங்கி விடுகிறேன் அப்ப எனக்கு இந்த நனவு உலகமும் இல்ல கனவு உலகமும் இல்ல ஆனா நான் யாருன்னே தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்கிறேன் டீப் போயிட்டேன் அப்ப இந்த மூன்று அனுபவங்களும் நம்ம ஒவ்வொருவருக்கும் நடைமுறையில் இருக்கிறத சுட்டி சாஸ்திரம் சுட்டி நீங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த அனுபவம் வருதா இல்லையா அப்போ இந்த நனவு உலகம் வந்து கனவு உலகத்துக்கு போகும்போது எங்க போச்சு கேள்வி கேட்டுப்பாரு அப்படின்னு கேக்குது அப்போ நாம அதை யோசனை பண்ணி பார்த்தோம்னா ஆமா கனவு உலகத்துல போகும்போது இந்த நனவு உலகம் எனக்கு தெரியவே இல்லையே என்னுடைய மனைவி குழந்தைகள் தெரியல என்னுடைய சுற்றுத்தார் தெரியல என்னுடைய மொழி ஜாதி படிப்பு பதவி எதுவுமே எனக்கு தெரியல என்னுடைய பேங்க் பேலன்ஸ் தெரியல எதுவுமே தெரியாம நான் தூங்கிட்டு அப்ப நான் வேற உலகத்துல இருந்தேன் கனவு கண்டு கொண்டிருந்தேன் அதையும் மீறி நான் ஆந்த உறக்கத்துக்கு போயிட்டேன்னா இன்னுமே எதுவுமே தெரியல கனவு உலகத்திலேயாவது வேறொருத்தரோட வாழ்ந்து கொண்டிருந்தேன் அந்த உலகமும் காணாம போய் நான் எங்க இருக்கிறேன்னே தெரியாம தூங்கிட்டு இருக்கிறேன் அப்படிப்பட்ட நிலையெல்லாம் அனுபவமாக்கி நான் விழிப்பு நிலைக்கு வரும்போதுதான் எனக்கு இந்த உலகம் பிரியுது அப்ப இந்த உலகத்திலும் எனக்கு இந்த விசேத்தெல்லாம் வெளிப்பட்டு காணப்படுகிறது அப்ப இந்த மூன்று அனுபவங்களும் எனக்கு அனுதினமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனா ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த நனவு உலகம் தினந்தோறும் அப்படியே ரெகுலரா வந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது ஆனா கனவு உலகம் அப்படி இல்லை இன்னைக்கு ஒரு கனவு காண்றேன் நாளைக்கு வேற கனவு காண்றேன் அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம் மாறி இருப்பதனால அது கற்பனையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா இந்த நனவு உலகத்தை தினந்தோறும் நான் நடைமுறையிலே அப்படியே ரெகுலர் ஷெடியூல்ல கொண்டு வரேன் நாளைக்கு என்ன செய்யணுங்கிறத முடிவு பண்றேன் மறுநாள் நான் அதை செய்கிறேன் நேற்று என்ன செய்வேங்கிறத நான் நினைவுபடுத்தி இன்றைய நாளில் நான் அதை அனுபவம் ஆக்குறேன் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நடைமுறையில நான் இருக்கின்றவன் எப்படி வந்து இந்த நனவு உலகத்தை வந்து உண்மை இல்லை கற்பனை சொல்ல முடியும் அப்படிங்கிற கேள்வியை இதே மனசு தான் நம்ம இடத்துல எழுப்புது அதுக்குதான் என்ன விளக்க சொல்லுதுன்னா இப்ப இந்த நனவு வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது இந்த மனதினுடைய உயர்பரிமான நிலையாகிய புத்திசக்தி விழித்து கொண்டிருக்கிறது இந்த நனவு நிலையில மட்டும்தான் இந்த புத்திசக்தி வேலை செய்யும் கனவு நிலையில புத்திசக்தி வேலை செய்யாது ஆழ்ந்த உறக்கத்திலேயும் புத்தி சக்தி வேலை செய்யாது அதனால தான் நம்ம யாருமே தெரிஞ்சுக்க முடியாம தூங்கிட்டு இருக்கிறோம் ஆனா இங்க நனவு உலகத்துல புத்தி சக்தி வேலை செய்யறதுனாலதான் நம்மளால எல்லாவற்றையும் அதை மெமரி பண்ணி சித்தத்துல சேகரித்து வைத்துக் கொண்டு அதை நடைமுறைப்படுத்தி பார்க்க முடியுது அப்படி நடைமுறைப்படுத்தி பார்க்கின்ற இந்த நனவு நிலை மட்டும்தான் நமக்கு விழுப்பு நிலை அனுபவத்தை கொடுக்கறதுனால இந்த இடத்துலதான் நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் என்பதும் மகான்கள் சுட்டி காட்டுகிறார்கள் ஏன்னா இந்த விழிப்பு நிலை அனுபவத்துல மேம்பட்ட புத்தி சக்தியை வைத்துக்கொண்டே நீ உன்னை யார் என்று விசாரித்து பார்த்து விடு வேற எந்த பிறவிலையும் இந்த மாதிரி விசாரணை பண்ணி பார்க்க முடியாது ஏன்னா இந்த வெளிப்படைந்த புத்தி மனிதனுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்ட பிரத்யேக பகுத்தறிவு வேற எந்த ஜீவராசிகளுக்கும் இந்த பகுத்தறிவு கிடையாது அப்போ இப்ப மற்ற ஜீவராசிகள்லாம் தூங்குது இதே மாதிரி நினைவு உலகத்துக்கு வருதுன்னாலும் அதுக்கு ரெகுலர் ஷெடியூலெல்லாம் தெரியாது ஏன்னா நம்மள மாதிரி அது என்ன ஷெடியூல் போட்டுக்குதான் நாளைக்கு இந்தந்த வேலையை பண்ணணும் நாலனைக்கு அவரை போய் பார்க்கணும் நேற்று நான் இந்த வேலையெல்லாம் செஞ்சேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு மிருகம் ஷெடியூல் போட்டு வாழுதா அப்படி எந்த ஒரு ஜீவராசியும் வாழாது அது அண்ணனுக்கு விடுஞ்சு எழுந்து என்ன செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான் அது நேற்றைய உலகம் அதுக்கு தெரியாது நாளைய உலகம் அதுக்கு புரியாது அது மிருகத்தினுடைய அறிவாற்றல் அவ்வளவுதான் ஆனா மனிதன் அப்படி இல்லை அவனுக்கு வந்து அந்த புத்தி சக்தியினுடைய மேம்பட்ட தன்மைதான் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் உள்ளம் என்பதாக விரிந்துக்கிட்டே போகுது அப்ப அந்த விரைவு தான் இங்க நமக்கு என்ன ஆகுது ஏகப்பட்ட விஷயங்களை உள்ளடக்கியாக ஒரு சேமிப்புக்கலனாக சித்தம் இருப்பதுனால நிறைய புற விஷயங்களை நம்ம வச்சுக்கிட்டு அதை நம்ம ஷெடியூலில் வச்சு பார்க்கறோம் நாளைக்கு எதை செய்ய போறேன் நேத அதை செஞ்சேன் அப்படின்னால நம்ம பேசிக்கிறோம் அதனால மகான்கள் என்ன சொல்ல வராங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு பிரத்யேக பகுத்தறிவு கொண்ட மனிதன் தான் எங்க மகத்தானவன் அரிதானவன் அப்படிப்பட்ட பகுத்தறிவுங்கிற அந்த தகுதியை வைத்து கொண்டு தான் அவன் தன்னை விசாரணை செய்து பார்க்க வேண்டும் வேற எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அப்போ அந்த அடிப்படையில நான் என்னை தீவிரமாக விசாரணை செய்து பார்த்தா நான் யார் என்பது எனக்கு புரிய வரும் எப்படி புரிய வரும்னா இந்த அனுபவங்களை எல்லாம் நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்ப இந்த மனதின் மேம்பட்ட அறிவு பரிமாணத்துல நான் என்னை யார் என்று உணர்ந்து கொண்டு பார்க்கும்போது உண்மையில் நான் இந்த உடல் நான் இந்த மனம் இந்த உடலுக்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட உணர்வுதான் நான் என்பது நமக்கு புரிய வரும் எப்படி இது புரிய வரும்னா நம்ம அனுபவத்துல மரணங்களை பார்க்கறோம் நிறைய பேர் நம்ம இறந்து போறதை பாக்குறோம் இறந்து போகும்போது நம்ம என்ன சொல்றோம் அவர் வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் அவர் சிவலோக பதவி அடைந்து விட்டார் கைலாச பதவி அடைந்து விட்டார்னு சொல்றோம் அப்ப உடனே நம்ம கேட்குறோம் ஏங்க அவர் கைலாச பதவி அடைந்து விட்டாருங்கிற இங்கதானே படுத்துட்டு இருக்கிறாரு அவர் வைகுண்ட பதவி அடைந்து விட்டார்னு சொல்றீங்க இங்கதானே படுத்துட்டு இருக்காருன்னு நம்ம சொன்னா இல்ல இல்லைங்க இது அவருடைய உடல் அவர் வேறு அப்படின்னு சொல்றோம் அப்போ என்ன புரிஞ்சுக்கிறோம் அவர் இறந்த பிறகுதான் நம்ம இந்த உடல் அவர் ஒத்துக்கிறோம் ஆனா அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவரு தான் அந்த உடல் தான் அவருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்ப இந்த டிஃபரன்ஸு நம்ம கிட்ட புரியாம இருக்குது இல்லையா இதுதான் அக்ஞானம் அறியாமைங்கிறத இங்கே சாஸ்திரம் புரிய வைக்குது நம்ம எங்கெல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்கிறோம்னா இந்த மாதிரி விஷயங்களை விசாரணை பண்ணி பார்த்து தான் விடுதலை ஆக முடியும் அப்போ ஒரு இறப்புக்கு பிறகு அந்த கண்ணு முன்னாடி கிடக்கிற உடலை வந்து அவர் என்பதாக ஏற்றுக்கொள்ளவில்லை கணவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அல்லது மனைவி இறந்துவிட்டால் மனைவியாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அவர் உயிரோடு இருக்கின்ற வரைக்கும் அந்த உடல்தான் கணவர் அந்த உடல்தான் மனைவி என்பதாக பாவித்துக் கொள்கிறது இந்த மனசு ஆனா அந்த மரணத்துக்கு பிறகு இல்ல இல்ல அவர் வைகுண்டத்துக்கு போயிட்டாரு அவர் கைலாசத்துக்கு போயிட்டாருன்னு இதே மனசு அந்த உடலை தன்னுடைய மனைவியோ தன்னுடைய கணவனோ என்று ஒப்புக்கொள்வதில்லை அப்ப இந்த விசாரணை நமக்குள்ள நடக்கும்போதுதான் புரிய வருது ஓ உண்மையிலேயே இது வந்து மனதனுடைய சிரஷ்ட தான் இப்படி எல்லாம் டபுள் கேம் ஆடுது அப்ப உண்மையிலேயே இந்த மனம் வந்து என்ன வேணா செய்யும் அப்ப நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த மனதை நம்ம எப்படி கையாள போகிறோம் இந்த மனதை நம்ம எப்படியெல்லாம் கையாண்டு கொண்டு இருக்கிறோம் எங்கையெல்லாம் நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தீவிரமா கொஞ்சம் மனதுக்குள்ளேயே விசாரணை பண்ணி பார்க்கும்போதுதான் இதே மனதின் மூலமாக நம்ம விடுதலை அடைய முடியும் என்பதையும் அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்ல தெளிவாகிறதுக்கு இந்த மனமே ஒரு பக்குவத்துக்கு வந்தாதான் இந்த விஷயத்த உள்வாங்க முடியும் ஏன்னா இந்த மனசு வந்து பக்குவத்துக்கு வரலன்னா இதெல்லாம் ஏத்துக்காது எதையுமே புரிந்து கொள்ளாது அப்ப இந்த மனப்பக்குவம் மன தூய்மைங்கிறது என்னன்னா தேவையற்ற விசே சுகங்கள்ல இருந்து மனம் பஸ்ட் விடுபட விரும்பணும் அதாவது இதெல்லாம் நமக்கு ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்கள் இதுல நான் அறியாமையில சிக்கிக்கிட்டு இருக்கிறேன் இதை நான் உண்மை சத்தியம் என்பதாக பாவித்துக் கொண்டிருக்கின்றேன் அதற்கான ஆதாரம் அங்க கொடுக்கப்படலை அதை எப்படி நான் ஏத்துக்கொள்வேன் அப்ப நான் விசாரணை பண்ணி பார்த்தா சொர்க்கலோகம்னு ஒண்ணு கிடையாது வைகுண்டம்னு ஒண்ணு கிடையாது எனக்கு இப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்தி புரிய அது இறந்த பிறகு நான் அடைகின்றதுக்கு உத்தரவாதம் கிடையாது நான் வாழும் போதே அந்த ஆனந்தத்தை அடைவதற்கான வழி என்னன்னா இங்கு வாழும் போதே நான் என்னை அறிந்து கொண்டு வாழ்கின்ற வாழ்க்கை தான் உண்மையான மோட்சம் மனிதர்க்கான விடுதலை அதுதான் இங்கு ஆனந்தம் அதுதான் சச்சிதானந்தம் அந்த சத்தாகிய இருப்பு சித்தாகிய அறிவில் தன்னை பிரகாசிக்கின்ற அந்த நிலைக்கு எப்பொழுது வருதோ அப்போ அது ஆனந்தத்தை அடைந்து விடுகிறது அதுதான் சச்சிதானந்த சுரூபம் அந்த நிலைக்கு நம்ம வரணும் அதை தான் மகான்கள் இங்க சுட்டி அதுதான் நீ தத்துவம் அசி அப்படின்ற உபதேசத்தை கொடுத்து நமக்கு இதை ஸ்லோகத்துல விளக்கம் கொடுக்கிறார் இது மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம கேட்கும் போது நம்முடைய சுரூப ஞானம் நமக்கு வந்துடும் நான் தான் அந்த அறிவு நான் தான் அந்த உணர்வு என்ற அந்த சுரூப ஞானம் நமக்கு வந்த உடனே நாம் ஏற்றி வைத்துக் கொண்டு அந்த விருத்தி ஞானம் அழிந்து போய்விடும் எப்படி தேற்றாங்கொட்டையானது அழுக்குகளை எல்லாம் தன்னுள்ளே இழுத்து கொண்டு தானும் அந்த களங்கமான அழுக்கும் சேர்ந்து படிந்து அது எல்லாமே இல்லாமல் போய்விடுகிறதோ அது போல இந்த மனதிற்கு அஜானத்தை நீக்குவதற்கான அத்தனை அறிவுரைகளும் இந்த சாஸ்திரம் கொடுக்கும் போது இந்த மனதை அதையெல்லாம் வாங்கி வாங்கி அத்தனை அழுக்குகளும் மனதிலிருந்து விடுவித்து கொண்டு தானும் இல்லாமல் கரைந்து போய்விடும் அப்ப எப்பொழுது இந்த மனம் இல்லாமல் கரைந்து போகும்னா அந்த தூய அறிவை உணர்ந்து கொண்ட பிறகு இந்த மனம் இல்லாமல் கரைந்து போய்விடும் அப்ப அங்க எது இருக்கிறது அங்க உணர்வு மட்டும்தான் இருக்கிறது அறிவு மட்டும்தான் இருக்கிறது அதுதான் பிரம்மம் அந்த நிலைக்கு தான் நாம் இங்க வர வேண்டும் அப்ப இந்த இடத்துல ஒரு சந்தேகம் வரும் என்ன மாதிரி சந்தேகம் வரும்னா அது எப்படிங்க மனதினாலேயே மனதை வந்து அறிந்து கொள்ள முடியுமா இதுவே ஒரு பிம்பம் தானே அறிவு தானே சுயம்பிரகாச அறிவு அப்ப அந்த அறிவு பிரகாசிக்கூடிய பிம்பத்தை வைத்துக்கொண்டு அவ்வளவு பெரிய பிரம்மாண்ட அறிவை வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியுமா அதற்கான தகுதி இந்த மனதிற்கு இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு வரும் வந்தும் இருக்கிறது இதற்கான கேள்விகளும் நிறைய சாதகர்கள் கேட்டிருக்கிறார்கள் இதெல்லாம் ஞானிகளுக்கு தெரியாம இல்லை இதையெல்லாம் கேட்ட ஞானிகள் இப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாதனம் வந்து இந்த மனசுதான் ஆனா மனதை பற்றி மேலும் அறிவதற்கான பாதை என்ன இந்த ஆத்ம ஞானத்தை அடைவது ஆனா இந்த மனமோ ஏற்றி ஏராளமான எண்ணங்களின் ஒட்டுமொத்த தொகுப்பு ஆகவே என்னென்ன விஷயங்களை ஏற்றி வைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதுதான் தன்னுடைய இயல்பு என்பதாக அதை நினைத்துக்கொண்டு அந்த விஷயத்தையே பிடித்து கொண்டு அல்லது அதுலேருந்து அடுத்த விஷயத்துக்கு தாவிக்கொண்டு இப்படியே ஒரு ஒரு விஷயத்துல இருந்து ஒரு விஷயத்துக்கு மாறிக்கொண்டே இருக்கின்ற மனதை ஒரு குரங்கோட கூட ஒப்பிட்டு நம்ம பேசியிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மனசை எப்படி இந்த ஆத்ம ஞானத்தை அடைய வைக்க முடியும் இது மாதிரி புரிய வைக்க முடியும் அப்படின்னா இங்க மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த மனத மனதினால தான் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க என்ன மாதிரி உதாரணம்னா இப்போ ஒருத்தர் இறந்து விடுறோம் அவனை கொண்டு போய் சிகையை வைக்கிறாங்க அதாவது மயானத்தில் எரிக்க கொண்டு போகிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்க பல கட்டைகள் அடுக்கப்பட்ட ஒரு நெருப்பில் அவனுடைய பணத்தை படுக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி படுக்க வைக்கக்கூடிய அந்த பிணத்து மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டைகளெல்லாம் அடுக்கி அதை எரிய வைக்கிற போது கையில் அந்த வெட்டியான் என்ன பண்ணுவான் ஒரு தடி எடுத்துக்குவான் அந்த தடி எடுத்து நல்லா அந்த கட்டையை சிகையை கிளறி விட்டுக்கிட்டே இருப்பான் ஏன்னா அந்த நெருப்பு நல்லா எரி எரியத்தான் அந்த கட்டை நல்லா நெருப்பாக மாறி அந்த சதையை வேக வைக்கும் அந்த காலத்துல இப்பதான் கொண்டு போயிடுறோம் இந்த ஓமானங்கள் எல்லாம் அந்த காலத்து ஓமானங்களை மகான்களை போய் எடுத்து சொல்றாங்க நமக்கு அது மாதிரி ஒரு சிதைய வந்து அவன் களிய ஒரு கட்டையை வைத்து கொண்டு கிளறி கிளறி கிண்டி கிண்டி அந்த பிணத்தை வேக வைக்கிறான் இல்லையா மூலமா என்ன ஆகும் தேவையில்லாத சாம்பல்கள் எல்லாம் கீழே இறங்கி இறங்கி அந்த கட்டை நன்கு எரிந்து அந்த உடலும் வந்து நல்லா சீராக வேகும் கடைசியில என்ன பண்ணுவா அந்த பிணம் சுடுவதற்காக வைத்திருக்கின்ற அந்த கட்டையையும் தூக்கி அந்த சிதையிலேயே போட்டு விடுவான் அந்த கையில வச்சுக்க மாட்டான் ஏன்னா அது அதுதான் யூஸ் பண்ணா கடைசியில் என்ன பண்றான் அந்த கட்டையை மீண்டும் தூக்கி அந்த நெருப்பு கூடவே எரிகின்ற நெருப்பிலேயே போட்டு விடுவான் அப்போ என்ன நடக்கும் மற்ற கட்டைகளோடு கட்டையாக எரிந்து விடும் இந்த கையிலே வைத்து கொண்டிருந்த இந்த கட்டை அந்த பிணத்தை நன்கு எறிவதற்காக பயன்படுத்தப்பட்ட கட்டை மற்ற கட்டைகளோடு சேர்ந்து எரிந்து சாம்பலாகி விடும் அது மாதிரி இங்க மனதின் மூலத்தை அறிவதற்காக உதவிய மனம் என்ன பண்ணுதுன்னா தானும் அழிந்து அந்த அறிவோடு ஒன்றாக கலந்து போவதை தான் இங்கு மனோநாசம் என்று சொல்லப்படுகிறது என்பதாக சுட்டி காட்டுகிறார் இங்கு மனோநாசம் மனோலயம் அப்படின்னு ரெண்டு விஷயத்த நம்ம ஆழமா புரிந்து இப்ப மனோலயம் அப்படின்னா என்னன்னா பல எண்ணங்களாக எழுந்த மனதில இருக்கக்கூடிய ஏகப்பட்ட எண்ணங்களுடைய தொகுப்ப ஒரு மந்திரத்தினாலேயோ ஒரு தியானத்தினாலேயோ ஒருமுகமாக குவிக்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு பயிற்சி இருக்கு பாத்தீங்களா அதற்கு பெயர் மனோலயம் மனோலயத்தினால நாம வந்து ஆத்மாவை அடைய முடியாது நீங்க ஒரு தியானம் செய்வதனாலோ ஒரு மந்திர தவம் செய்வதனாலோ ஜபம் செய்வதனாலோ உங்களுக்கு மனசு வந்து லயம் ஆகும் ஆனா மனோ ஆகாது அப்ப மனோ தான் இங்க அறிவை அறிவதற்கான பாதை ஏன்னா ஏன் மனோநாசம் தான் அறிவை அறிவதற்கான பாதை அப்படின்னா மனமற்ற நிலையில் தான் அறிவு பிரகாசிக்கும் அப்ப மனம் வந்து தன்னுடைய தனித்துவத்தை இழக்க வேண்டும் அப்ப மனம் இந்த மாதிரி தன்னுடைய தனித்துவத்தை எப்பொழுது இழக்கும் என்றால் இது ஒரு ஆத்ம விஷயங்களை உள்ள வாங்க வாங்கத்தான் அது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அறியாமைகளை பூரா நீக்கி அந்த தூய அறிவாகத்தான் நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்த மறு வினாடி அந்த மனம் இல்லாமல் போய்விடும் ஏன்னா அந்த மனம் வந்து எதற்கு வேறாக இல்லை அந்த அறிவுக்கு வேறாக இல்லை இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய நிழல் வந்து எனக்கு வேறாக இல்லை அது மாதிரி மனமானது அந்த அறிவுக்கு வேறாக இல்லை ஆக அறிவு இருப்பதனால்தான் மனம் இருக்கிறது நான் இருப்பதனால்தான் என்னுடைய நிழல் இருக்கிறது ஆனால் நிழலை நிஜம் என்று நம்புவது என்னுடைய அறியாமை என்னுடைய மூடத்தனம் அப்ப நிழலை நிஜம் என்று நான் நம்ப கூடாது அது என்னுடைய நிழல் என்பதாக நான் தெளிவாக இருப்பது போல இங்கு மனதை நான் என்பதாகவோ இந்த உடலை நான் என்பதாகவோ நம்ப கூடாது அது என்னுடைய நிழல் என்பதாக நான் புரிந்து கொண்டு என்னுடைய சுயத்தை என்னுடைய சொரூபத்தை நான் எப்பொழுது உணர்ந்து கொள்கின்றேனோ அப்பொழுது நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன் என்ற அனுபவம் நமக்கு உண்டாகும் அதுதான் அபரோட்ச அனுபூதி ஆன்ம அனுபவம் என்று சொல்லப்படுகிறது அப்ப மனமற்ற நிலையில் அது அனுபவமாகுமே தவிர மனம் இருக்கின்ற வரைக்கும் அது புறத்துல இருக்கக்கூடிய நாட்டத்துல தான் ஈடுபட்டு கொண்டிருக்கும் எதையாவது ஒண்ணு புடித்துக்கொண்டே இருக்கும் எதையாவது ஒன்றை நாடிக்கொண்டே இருக்கும் எதையாவது ஒன்றை நம்பிக்கொண்டே இருக்கும் அப்படிப்பட்ட மனம்தான் நமக்கு மிகப்பெரிய தடையாகவும் இருக்கின்றது இந்த ஆத்ம ஞானத்தை அடைவதற்கான மிகப்பெரிய தடையாகவும் இருக்கின்றது ஆனால் அப்படிப்பட்ட மனம்தான் விடுதலை அடைவதற்கும் முக்கிய கருவியாகவும் இருக்கிறது அப்ப நமக்கு இந்த மனதை தான் விடுதலை அடைவதற்கான கருவியாக மாற்றுவதும் அல்லது விடுதலை அடைய முடியாமல் அறியாமையிலே சிக்கி சீரழிவதும் நம்மிடத்திலேயேதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப எப்படி நம்மிடத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே பகுத்தறிவு கொண்ட மனிதனாகிய நாம் மட்டும்தான் எது நல்லது எது கெட்டது எது நித்தியம் எது அனித்தியம் என்பதை விசாரித்து அறியக்கூடிய விவேகிகளாக இருக்கின்றோம் அப்படிப்பட்ட விவேகமுடைய மனிதன் மட்டும் தான் இது போன்ற பாதையிலே பயணமடைந்து பிரவா பெருநிலையை அடைய முடியும் மற்ற எந்த ஜீவராசிகளும் பிறவா பெருநிலையை அடைய முடியாது மனிதனும் கூட இந்த ஞானத்துக்கு வராமல் அடையவே முடியாது என்பதுதான் இந்த சாஸ்திரம் கூற வருகின்ற முக்கிய சாராம்சம் அதைத்தான் இந்த ஐந்தாவது ஸ்லோகத்திலே தெளிவுபடுத்துகின்றார் நாளையிலிருந்து ஆறாவது ஸ்லோகத்தை பார்க்கலாம் நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு திங்கட்கிழமை நாம் தொடங்கலாம் இன்றைய வகுப்பை நான் இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி ஓம் தத்ச